ம் திமூர் சுேந்திரைபாய சூத்திரம் ீங்கிராப்பமாஷ்ணாவேந்திரம்யிரமுனம் santatamanato smi அஸ்மூரூன் சனோஸ்மி மாதே பந்துச்ச சாா த்தமேவிரவிமே மேவெக ஓ நமோ விதையயோ வம்ச ரிஷிபியோ महद्यो नमो प्रत्यगर्थो மோ भद्रं வாஹமஸ்மி ஓணுயாமேஜா ஸிரீரங்கை வாம்சி யேமதேவ் தஞ்சாயுந்திரோ வூஷா வித அரிஷ்டோஹஸஸ் ஓரம் ஹுண்டம் விரம் விஷு விச்சித்மியே விஷதம் விஷோக்கி அத்தமன்தூம் பிரீன விபும் சிதன உமாசாயம் பரேரம் பிரும் திரலோச்சன முூத்தோன சமஸ்தாட்சிம் தமச பரவ தன்னிடத்தில் பிரார்த்தனை பண்ணி கொண்ட ஆஸ்வலாயன மகரிஷிக்கு பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணுகிறார் ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்தினால தான் பிரம்ம ஜானத்தை சம்பாதிக்க முடியும் ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்துக்கு சந்நியாசம் அங்கம் சந்நியாசங்கிறத நம்ம புரிஞ்சுட்டுருக்கோம் இதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி இது தெளிவாக விளங்கும் இதுக்குன்னே வாழ்க்கையை கொடுக்கணும் சன்னியாசங்கிறது வாழ்க்கை இது கொடுத்து விடுறது எப்படி வாழ்க்கை ஒரு நாளைக்கு முடிக்க போகிறது முடிய போகிறது எதுக்கு கொடுக்கணுமோ அது கொடுத்து விடுறது அப்போ தியானத்தை நிதித்தியாசனத்தை தொடங்குகிறார் நிதித்தியாசனத்துக்கான விதி எல்லாம் பார்த்தோம் நாம பிறகு நிதித்தியாசனத்தில் தியானிக்கிறதுக்கான விஷயத்தை உபதேசம் பண்ணுறார் ஹதயத்தில் அந்த பிரம்ம தத்துவத்தை தியானம் பண்ணணும் பிரம்மனுடைய லக்ஷணங்கள்லாம் பார்த்தோம் விரஜம் விசுத்தம் விஷதம் விஷோக்கம் அவ்வக்தம் அனந்தரூபம் சிவம் பிரசாந்தம் அமிர்தம் பிரம்மயோனிம் அச்சித்தியம் ஆதிமத்தியாந்த விஹீனமேக்கம் விபும் சிதானந்தம் அரூபம் அத்தம் இதுவரைக்கும் படிச்சிருக்கும் இனி வரக்கூடிய மந்திரம் நிர்குணபரமான பிரதானந்தான் ஆனால் அதை சகுணமாகவும் சொல்ல முடியும் ஒருவேளை இது புரியலேன்னு சொன்னால் இப்படி பண்ணலான் இப்போ ரெண்டு அர்த்தம் சொல்லப்போறேன் இதுக்கு உமாசகாயம் உமாசகாயம்னா உமா உம உமாவோட சேர்ந்திருக்கிறவர் அர்த்தநாரீஸ்வரர் ஆனால் உமாங்கிற சப்தத்துக்கு இப்போ தான் கேனோபனிஷத்தில் படிச்சிருக்கோம் பிரம்ம வித்யா சகாயம் என்ன அர்த்தம் வேதாந்த சாஸ்திரத்தினால் அறியப்படுகிற பிரம்ம தத்துவத்தை அப்படி அர்த்தம் உமானு சொன்னால் பிரம்ம வித்யா சஹாயம்னா பிரம்ம வித்யா உப பிரம்ம வித்தியினால் அறியப்படுகின்ற அந்த மெய்ப்பொருளை அப்படின்னு அர்த்தம் அடுத்தது என்னதுன்னா பரமேஸ்வரம் ஈஸ்வரானாம் ஈஸ்வரகா பரமேஸ்வரகா இறைவனுக்கும் ஆதாரமாக இருப்பது அந்த உண்மையும் அறிவும் இன்பமும் ஆகி நேர்த்திக்கு பார்த்தோமே அந்த சத்து தான் சச்சிதானந்தம் ஆஹ் பரமேஸ்வரன் ஈஸ்வரன்னு சொன்னால் தலைவர் பரமேஸ்வரன்னா தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் அங்கங்கே நிறைய டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கலாம் இந்திரனும் ஒரு ஈஸ்வரன் தான் வருணனும் ஒரு ஈஸ்வரந்தான் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த ஊருக்கு கலெக்டர் முக்கியம் அப்புறம் அதுக்கு மேலே இருக்கே எத்தனையோ டிபார்ட்மெண்ட் மேலே போயிட்டே இருக்கு அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ தேவதைகளெல்லாம் இதை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறது அந்த தேவர்களுக்கெல்லாம் தேவன் மகாதேவன் ஈஸ்வரனுக்கெல்லாம் ஈஸ்வரன் பரமேஸ்வரன் பரம ஈஸ்வரஹா பரமேஸ்வரஹா அதனால் தூய உணர்வைத்தான் இந்த பரமேஸ்வர சப்தம் குறிக்கிறது தூய உணர்வை பரமேஸ்வர சப்தம் குறிக்கிறது இல்லை சகுண ஈஸ்வரன் சொன்னால் சிவபெருமானுடைய ரூபங்கள்லாம் ஜட்டாதாரி கங்காதாரி டமரு தாரி அக்னிதாரி த்ரிலோச்சனாம் வருது பரமேஸ்வரன் பிரபும் பிரபுன்னு சொன்னால் பிரகர்ஷேன பவதி பிரபு எல்லாவற்றிலும் மேலோங்கி இருக்கிறது நேற்றையே பார்த்தோம் ஒரு இடத்துல அதை பற்றி சொன்னேன் எல்லாவற்றுக்கும் முன்னால் ப்ரீடாமினுட்னு சொன்னே நான் அதான் விபும் அந்த விபு தான் இங்கேயும் பிரபுவுக்கும் விபு விபுஜமே பிரபுஜமே அது எனக்கு வேணும்னு கேட்குறது சமகத்தில் சொல்கிறோம் நான் விபுவாக இருக்கணும் பிரபுவாக இருக்கணும்னா இந்த ஜானத்தை அடையணும் தான் அர்த்தம் அஹ பிரபும் எல்லாவற்றிலும் மேலோங்கி இருக்கிற அந்த தூய உணர்வை சப்தங்கள் அனந்தம் வஸ்து ஒன்று தான் சொற்கள் பல சொற்களால் குறிப்பிடப்படும் பொருள் ஒன்றே சகசிரநாமங்கள் எத்தனை சுவாமிக்குன்னா ஒரு சுவாமிக்குத்தான் விநாயகர் சகசிரநாமம்னா ஆயிரம் நாமங்களும் விநாயகரை தான் குறிக்கும் அது மாதிரி இங்கேயாவது ரூபம் அரூப தத்துவம் சைத்தன்யத்தை குறிக்கக்கூடிய சப்தம் இது பிரபும் எல்லாம் போட்டு கொடுக்குறார் அப்புறம் த்ரிலோச்சனம் சிவனுக்கு மூணு கண் இருக்குது சகுணம் ரூபத்தில் த்லோச்சனம்னு சொன்னால் சாதாரணமாக சோம சூரியாக்னி லோச்சனா ஒரு கண்ணு சந்திரன் ஒரு கண்ணு சூரியன் ஒரு கண் சந்திரன் நடுவில் இருக்க நடுக்கண் வந்து அக்னி சோம சூரிய அக்னி லோச்சனாய நமஹா இது பல சப்தங்களால் அடிக்கடி குறிக்கப்படும் ஆக பிரகாஷம் கொடுக்குற வஸ்து இது மூணு வஸ்து ஜெகத்தில் அஹ சோமசூரிய அக்னி லோச்சனா இது சாதாரண அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா பிரத்யக்ஷம் அனுமானம் ஆகமம் பிரத்யக்ஷம்னா சென்ஸ் பர்செப்ஷன் அனுமானம்னா இன்ஃபரன்ஸ் ஆகமம்னா சாஸ்திரம் ஆஹ சென்ஸ் பர்செப்ஷன் இன்ஃபரன்ஸ் அப்புறம் சாஸ்திரம் ஆகமம் இந்த மூன்று நாளை தெரிஞ்சுக்கிறோம் ஒரு அப்சல்யூட் ரியாலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மூணு பிரமாணம் நம்முடைய பிரமாணம் ஒன்று இருக்குது நம்ம அனுபவத்தில் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் ஒர்க் பண்ணுறது சென்ஸ் பர்செப்ஷன் இந்திரிய பிரத்யக்ஷம்னா இந்திரியங்களுக்கு விஷயமாருது அப்புறம் என்னென்னா ஊகம் பண்ணுறோம் நிறைய ஊகம் பண்ணி பண்ணி தெரிஞ்சுக்கிறோம் ஊகம் பண்ணுறதுல தான் நிறைய தப்பு வருது சரியான ஊகம் எத்தனை பேர் பண்ணுகிறார் இந்த ஊகம் பண்ணுறதுனாலே தான் இந்த டிவியில் டிபேட்டே ஓடிட்டுருக்கு எல்லாம் அனுமானம் பண்ணி அனுமானம் வந் அனுமானமாக இமேஜினேஷனாக எது கரெக்டாக அனுமானத்தினால் வர்றது நான் ஞானமாக இந்த இதெல்லாம் பிரமாணம்னு பேர் அதாவது நம்ம மனசில் அறிவு எப்படி வர்றது அறிவு நமக்கு மனசில் நாலெட்ஜ் இரு வர்றது எதுனால வருது நாலெட்ஜ் ரூபஞ்ஞானம் சப்தஜானம் அப்புறம் கிரான ஜானம் ரசஞ்ஞானம் ஸ்பர்ஷானம் இந்த டச்சை பற்றின நாலெட்ஜ் அது இருந்தால் தான் வரும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் வராது ஆக சென்ஸ் ஆர்கன்ஸ் இல்லாமல் அந்த சென்ஸ் ஆப்ஜெக்டோட நாலெட்ஜ் வராது மனசுக்கு ஆக ஞானம் எப்படி உண்டாகிறது அப்படின்னு சொன்னால் பிரமாண ஜன்யம் பிரமா பிரமாணம்னா இதெல்லாம் அறிவைத்தரும் கருவிகள் இந்த அறிவை தரும் கருவிகளால் தான் மனதில் அறிவு ஏற்படுகிறது அறிந்து கொள்ளுகின்ற ஒருவன் நான் இந்த உடம்பில் இருக்கேன் அறிந்து கொள்ளுகின்ற நான் உடம்பில் இருந்து கொண்டு அறிவதற்குரிய கருவிகளின் துணை கொண்டு ஓயாமல் அறிஞ்சுகின்றே இருக்கேன் ஆசைப்பட்டுக்கின்றே இருக்கேன் அவஸ்தப்பட்டுக்கின்றே இருக்கேன் அறிகிறேன் ஆசைப்படுகிறேன் அவஸ்தைப்படுகிறேன் அப்புறம் வேறு அனுமானம் இதெல்லாம் வந்து இந்த இதனுடைய அடிப்படையில் அனுமானம் பண்ணுறோம் அனுமானம்னால் இப்போ வந்து வழக்கமாக சொல்கிற உதாரணம் என்னென்னா இங்கேருந்து பார்த்தா மேற்கு தொடர்ச்சி மலையில் புகை தெரியறது புகையை வச்சுன்னு நம்ம என்ன சொல்கிறோம் அங்கே நெருப்பு எரியிறது நிறைய எரிஞ்சுன்னு இருக்குது அப்படிங்குறோம் அங்கே நெருப்பு எரியறது நீ கண்ணாலியாக பார்த்தேன்னா புகை தெரியறதே என்ன ஆக நான் ஏற்கனவே இங்கே ஹோமகுண்டத்தில் பார்த்துருக்கேன் நெருப்பும் புகையும் சேர்த்து பார்த்துருக்கேன் ஆகையினால பிரத்யக்ஷமாக ஒரு சமயம் நான் நெருப்பை புகையோடு அனுபவிச்சிருக்கேன் இப்போ புகையை மாத்திரம் பார்க்குறேன் அதை வச்சு நான் நெருப்பு அங்கே இருக்குங்கிற அறிவை பெறுகிறேன் அதுக்கு பேர் அனுமானம்னு பேர் இன்ஃபுரன்ஸ் டைரெக்டாக பார்க்கலை நெருப்பை ஆனால் நெருப்பை பார்க்காட்டாலும் அங்கே நெருப்பு இருக்குங்கிறதுக்கு புகையை வச்சுன்னு சொல்கிறேன் அதுக்கு பேர் சாஸ்திரத்தில் லிங்கம்னு பேர் புகை அனுமான லிங்கம் அனுமானம் பண்ணுற அனுமான ஜானத்துக்கு என்ன இது இப்போ கோர்ட்லாம் எதை வச்சுன்னு பண்ணுறாங்க எல்லா அனுமானம் தானே ஒருத்தன் எப்படி கண்டுபிடிக்கிறது ப்ரூவ் பண்ண முடியலன்னு தானே இப்போ அம் அனுமான அனுமான ஜானம் இது பிரத்யக்ஷத்தை பேஸ் பண்ணிடு அதுக்கப்புறம் என்னென்னா சாஸ்திரம் சொல்றது சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்கு புண்ணியம் இருக்குது பாபம் இருக்கு ஈஸ்வரன் இருக்கார் உனக்கு மறு ஜென்மா இருக்கு நீ துக்கப்படுறதுக்கு பாபந்தான் காரணம் இந்த நாலெட்ஜினால் எங்கேருந்து வர்றதுன்னா நேராக கண்ணாலியாக பார்க்க முடியும் பார்க்க முடியாது இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எங்கே வழி இருக்குது அதுவும் இல்லை அதெல்லாம் வச்சு சாஸ்திரம் சொல்கிறது சாஸ்திரம் சொல்கிறது அனுபவத்தில் அது ஒத்துக்க முடியுது ஏன்னா நான் படுற கஷ்டத்துக்கு காரணம் என்ன நான் ஏன் புறந்தேன் எல்லாம் கேள்வி கேட்குறப்போது எனக்கு எந்த சோர்ஸும் இல்லை எனக்கு அந்த நாலெட்ஜை கொடுக்கறதுக்கு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னவாக இருந்தேன் செத்தப்புறேன் என்ன ஆக போகிறேன் தூங்குற போது என்னவாக இருக்கேன் சொப்னத்தில் என்ன நடக்கிறது இதெல்லாம் பற்றி எனக்கு ஞானம் எதுலேருந்து கிடைக்கும் எனக்கு சாஸ்திரம்தான் கேத்தி ஆகா இந்த நெற்றிக் கண்ணுன்னு சொல்கிறது சாஸ்திரப்பிரமாணம் நெத்தியில் எதுவும் கிழிச்சிக்கப்படாது உள்ளுக்குள்ளே ஒன்றும் கண்ணெல்லாம் கிடையாது அதுவும் சிம்பாலிக்காக சொல்லியிருக்கு புத்தியைத்தான் நெத்திக் கண்ணுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திர பிரமாண ஜன்ய ஞானந்தான் கண் நெத்திக்கண்ணுனால் எரிச்சுடுறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த சாஸ்திரம் படித்து ஞானத்தினால துக்கத்தை எரிக்கிறான்னு அர்த்தம் காமஜயா துக்க ஜெயா எல்லாம் நெத்திக்கண்ணால் எரிக்கிறதுனா அறிவு சாதாரண அறிவு இல்லை சம்ஸ்கிருத ஞானம் அந்த ஞானம் வந்து அதுக்காக அபியாசங்களெல்லாம் பண்ணி அந்த ஞானமே ரொம்ப டிவைனாக இருக்குது நாலெட்ஜு அந்த அந்த சாஸ்திரத்தினால் வரக்கூடிய ஜானத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் இவ்வளோ அனுஷ்டானங்கள் அதான் யார் வேணாலும் சொல்லலாமா சும்மா இது என்ன வேர்ட்ஸ் தானே யார் வேணாலும் சேன் பண்ணலாமேன்னா இப்படி இல்லை அதுக்கு நிறைய ஜப்பங்கள் அனுஷ்டானங்கள் பண்ணினா தான் அது என்றைக்காவது ஒரு நாளாவது பலிக்கும் இல்லாட்டி அது கூட பலிக்காது வேணா சொல்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு ஹாபின்னு சொன்னேன் இல்லையா இது மாதிரி விஷ்ணு சாஸ்திராமல் சொல்கிறது நன்னா இருக்கு விஷ்ணு சாஸ்திராமல் சொல்கிறது நன்னா இருக்குங்கிறதுக்கே நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும் வேறு யாரையா உட்காந்து சொல்ல சொன்னு உங்க குழந்தைலாம் பேர குழந்தை எல்லாம் ஒடிய வீடு நமக்கே எத்தனை பேருக்கு ஸ்ரத்தையாக சொல்ல முடியறதுன்னு தெரியல அப்போது இந்த திருலோச்சனம் லோச்சனம்னா கண் த்ரீன்னா மூணு திருலோச்சனம்னா மூன்று கண்கள் சாதாரண அர்த்தம் என்ன என்னது பூ பாத எஸ்ய நாபிர்வியதூர் அனிலஹா சந்திர சூரியவு சேத்ரே அது விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் சொல்கிறோம் மூணு கண்ணுங்கிறது ஒன்று அவரோட அஷ்டோத்திரத்திலேயே வருது சோமசூர்யா அக்னிலோச்சனா என்னமஹா அ பிரத்யம் அனுமானம் ஆகமம் ஆகமம்னா சாஸ்திரம் இது மூன்று கண்களால் அறியப்படுகின்ற தத்துவத்தை பிரத்யத்தினால் தெரிஞ்சுக்கிறதும் உண்மையிலே ஈஸ்வரனை தான் பார்க்குறோம் ஆனால் நமக்கு இது ஈஸ்வரன் தெரிய பார்க்குறவனும் ஈஸ்வரன் பார்க்கப்படுறதும் ஈஸ்வரன் தான் ஈஸ்வ அபிண்ண நிமித்தோபாதான காரணமாக சாஸ்திரம் சொல்லியிருப்பதால் எல்லாம் ஈஸ்வரமயம் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோ ஆக அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கு இன்னொரு பிரமா இன்னொன்று என்ன சொல்லுவோம்னா பிரத்யக்ஷம் ஸ்ருதி யுக்தி அனுபவம் ஸ்ருதி யுக்தி அனுபவம் இன்னொரு அர்த்தம் ஸ்ருத்தின்னா ஸ்கிரிப்சர்ஸ் ஸ்கிரிப்சர்ஸ் சொல்லியிருக்கிறதெல்லாம் நம்மளால் அசிமுலேட் பண்ண முடியுமா என்ன உடனே நம்ம புத்தியை வச்சுன்னு யோசிப்போம் யுக்தி லாஜிக் வரும் வித்தவுட் லாஜிக் ரேஷனல் திங்கிங் இருக்கே நம்ம ரேஷனல் திங்கிங் என்ன பிரயோஜனமோ எனக்கே தெரியல நம்ம ரேஷனல் திங்கிங்கனால் நமக்கோ சொசைட்டிக்கோ எவ்வளவு நல்ல காரியங்கள் நடக்கிறதுங்கிறது பார்த்துப்போம் இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை அது சாஸ்திரம் ஒரு கண்ணு சாஸ்திரம் இன்னொரு கண்ணு யுக்தி யுக்தின்னு சொன்னால் லாஜிக் நிறைய எக்ஸாம்பிள்லாம் சொன்னி ஸ்ருதியில் சொல்லியிருக்கிறதே நம்ம புரிஞ்சுக்கிறது ஸ்ருதி வந்து ஸ்ரவணத்தில் ஸ்ருதி தான் பிராதான்யம் மனநத்தில் யுக்தி தான் பிராதான்யம் அப்புறம் அனுபவம் அனுபவம்னா எக்ஸ்பீரியன்ஸ்னு எழுதிடப்படாது அனுபவங்கிற வார்த்தைக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு நம்ம போட்டு பழக்கம் எடுத்து நமக்கு சம்ஸ்கிருதத்தில் அனுபவங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் தெரியாது பரவாயில்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னதுனால தப்பு இல்லை அப்படியே வச்சுப்போம் அனுபவம்னா என்ன அர்த்தம்னா நம்ம அவரோன்னு எக்ஸ்பீரியன்ஸ் வேக்கிங் ஸ்டேட் ட்ரீம் ஸ்டேட் ஸ்லீப்பிங் ஸ்டேட் இதுதான் அனுபவம் அனுபவம்னா ஆத்மா அனுபவம் பிரம்மாநுபவம் எல்லாம் இல்லை அனுபவ பிரமாணம் ஆக நம்முடைய விழிப்பு கனவு உறக்கம்ங்கிற அனுபவத்தை வச்சுட்டே நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த தத்துவத்தை உணர்வு தத்துவத்தை ஆக ஸ்ருதி பிரமாணம் யுக்தி பிரமாணம் என்னதுன்னு அனுபவ பிரமாணம் அனுபவத்துக்கு விரோதமாக சாஸ்திரம் பேச ஸ்ருதியில் சொல்லியிருக்கிறது பிரத்யட்ச அனுபவத்தில் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தெரியும் அனுபவத்தையே கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணினா புரிஞ்சு போய்டும் மேலெழுந்த வாரியான அனுபவத்தை வச்சு பார்த்தா சாஸ்திரம் சொல்கிறது விளங்காது நம்ம அனுபவத்தை கொஞ்சம் ஆழமாக பார்த்தா சாஸ்திரம் சொல்கிறது தான் சரின்னு தோணும் அதையும் சாஸ்திரமே பண்ணி கொடுக்குறது ஆகவே என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் சோமசூரியானி லோச்சனாக அப்புறம் என்னது பிரத்யக்ஷம் அனுமானம் ஆகமம் அப்புறம் அடுத்தது ஸ்ருத்தி யுக்தி அனுபவம் இதுதான் மூன்று கண்கள் மூன்று கண்கள் இது அப்படியே நம்ம நம்ம மயம் ஆக்கின்ட்டோம்னா அதையும் நீங்கள் அனுபவம் சொல்லலாம் ஆனால் ஞான பலம் தான் அனுபவம்னால் என்ன அனுபவத்தை பத்தின ஆராய்ச்சியை பண்ணி அந்த ஆராய்ச்சியினால் பெற்ற அறிவின் வலிமை அது ஸ்ட்ராங்காக இருக்குது படிச்சுட்டே எல்லாமே அப்படித்தானே சமையல் பண்ணிகிட்டே இருந்தால் சமையலில் அனுபவம் வந்துவிடுறது உபன்யாசம் பண்ணிகிட்டே இருந்தால் உபன்யாசத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துவிடுறது பாடிட்டே இருந்தால் பாடு பாடுறதுல ஒரு என்னது அநாயாசமும் அதை பண்ணுறோம் எல்லா ஃபீல்டுலேயும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் ஞான பலம் ஆனால் முக்கியமாக இந்த மூன்று நாளையும் இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறோம் ஸ்ருத்தினாலையும் யுக்தினாலேயும் அனுபவத்தை ஸ்ருதியை விசாரம் பண்ணுறதுனாலையும் பிரம்மஜானம் ஏற்படுறது அந்த பிரம்மஜானத்தில் சந்தேகம் இருக்கிறதுனால யுக்தி பிரமாணத்தை யூஸ் பண்ணினா அந்த சந்தேகம் போயிடுறது அதுக்கப்புறம் நம்ம அனுபவத்திலேயே அந்த தத்துவம் இருக்குங்கிறத சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கறதுனால அதுவும் விளங்குறது ஆக ஸ்ருதி ஏதாவது சொர்க்கன்னா முடியாது செத்து போன அப்புறம் தான் பார்க்க முடியும் இது இங்கேயே தொம் தத்துவம் அசி நீ பிரம்மமாக இருக்கிறாய் அப்படிங்கிற போது நான் இப்போவே இருந்துட்டுருக்கிற என்னை பார்த்து சொல்கிறது நீ பிரம்ம ஆக போகிறேன்னு சொல்லலை நீ பிரம்ம இருந்தேன்னு சொல்லலை இப்போவே நீ பிரம்மாதான் இருக்கே உன்னை வந்து இண்டிவிஜுவலாக நினச்சிக்கிண்டு சம்சாரின்னு நினச்சிக்கிண்டு ஜாதகத்தை பார்த்துண்டு அவஸ்தப்பட்டுருக்கே அப்படின்னு சொல்கிறேன் அப்போ உடனே என்ன பண்ணுவேன் இண்டிவிஜுவல் இருந்தால் தானே இதெல்லாம் சம்சாரமே ஆக இந்த சாஸ்திர பிரமாணத்தை அக்செப்ட் பண்ணிண்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ரிமூவ் பண்ணுறேன் எப்படி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னதுன்னா நான் ஐ ஆம் லிமிட்டெட் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் சாஸ்திரோபதேசம் என்ன யுஆர் அன்லிமிட்டெட் நீ உடம்பாலையும் மனசாலையும் உடலாலையும் எண்ணங்களாலும் நீ வரையறுக்கப்படாதவன் அப்படிங்கிறது சாஸ்திரம் உபதேசம் பண்ணுறது தொம் அனந்தஹா தொம் பூர்ணஹா அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறது நான் என்ன பண்ணி நினச்சிட்டு இருக்கேன் அகம் அபூர்ணஹா எப்போ பார்த்தாலும் அபூர்ணன் நான் ஒரு அபூர்ணன் ஒய்ஃப் ஒரு அபூர்ணம் ஃபேமிலி அபூர்ணம் எல்லாம் பார்க்குறதெல்லாம் ஒன்றும் யூஸ்லெஸ்ஸு கவர்மெண்ட்லேருந்து ப்ரைம் மினிஸ்டர்லேருந்து எல்லாம் அபூர்ணம் தான் உண்மையிலே அபூர்ணம் கிடையாதப்பா எல்லாம் பூர்ணந்தான் இந்த பூர்ணத்தை புரிஞ்சுட்டு கொழக்கட்டையில் இருக்கிற பூர்ணத்தை அள்ளி அள்ளி முழுங்கு அதனால் இந்த பூர்ணந்தான்ப்பா எல்லா பக்கமும் இருக்குது அதனால் நீ அனுபவிச்சுருக்கிறது உண்மை இல்லை இதை விச்சாரம் பண்ணி பார்த்தா இந்த ஜாகிரத சு சுசுக்தியில் எனக்கு லிமிட்டேஷன்ஸே தெரியல சொப்னத்தில் வேறு ஏதோ சரீரத்தில் சேர்ந்துட்டு அதில் லிமிட்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது இ முழித்து பார்த்தா இந்த சரீரத்தில் நான் லிமிட்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது சொப்னத்தில் இருக்கிற சரீரத்துக்கு சனி திசையாக ஜாகிரத வசதியில் இருக்கிற சரீரத்துக்கு சனி தசையாக வரம்பு விடுறதே இல்லை ஒரு அவரை விடுறதா இல்லை அவர் நம்மளை விட்டு ஓடினும் அதனால் அவர் விடுறதாகவே சனி தசை சனிப்பயிற்சி இருக்கிற சனி ஜென்மத்திலே லக்னத்திலே இருக்கிற சனி என்னத்தையோ சொல்லிட்டு போகும் தான் இந்த உதாரணம் சொல்கிறோம் இப்போது இந்த பூமி சுத்தின்ண்டே இருக்குது ஆனால் ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது சயின்ஸ் என்ன சொல்கிறது பூகோள சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா பூமி சுத்தின்ண்டே இருக்குது ஜகத்துங்கிற பதத்துக்கே தான் அர்த்தம் க சுத்தின்ண்டே இருக்குதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஜகத்துங்கிற சப்தத்துக்கு இந்த பூமி சுத்தின்னு இருக்குதுன்னு ஜாயத்தே கச்ச தோன்றுகிறது மறைகிறதுனு ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் சுத்தின்ண்டே இருக்குதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது ரொட்டேட்டிங் இருக்குது ஆனால் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை இப்போ நமக்கு நாலெட்ஜ் இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் இம்பார்ட்டண்ட்டா சொல்லுங்கள் இப்போ நாலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸாக எக்ஸ்பீரியன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸா சூரியன் உதிக்கிறார் சூரியன் மறைகிறார் இல்லை சூரியன் இருந்த இடத்துல இருக்கார் பூமி தான் சுத்தின்னு இருக்குது நம்ம அனுபவம் என்ன உதயம் அஸ்தமன்னு நம்முடைய அனுபவம் ஞானம் என்ன இருந்த இடத்துல இருக்கார் பூமி சுத்தின்னு இருக்குது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஆம் லிமிட்டட் சாஸ்திரன்னு சொல்கிறது யூஆர் அன்லிமிட்டெட் வெளியில் இருக்குது இது எனக்கு இங்கேயே புரியல் என்னோட என்னோடய தூக்கமே எனக்கு புரிய வைக்கிறது சொப்பனம் புரிய வைக்கிறது சாஸ்திரம் வந்து என்னோட மை ஓன் டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி கிளாஸ்லையே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு போகும் அப்போ ஏற்பட்ட இது அனுபவத்தை சொல்லி கொடுக்குற போது நான் இதை எப்படி மறுக்க முடியும் ஆக நான் ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா என்னோடய லிமிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா ஐ ஆம் லிமிட்டுங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் நான் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற வர்த் வார்த் சப்தத்தையே யூஸ் பண்ணுறேன் ஐ ஆம் லிமிட்டடுங்கிறது நான் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் சாஸ்திரம் உபதேசம் என்ன பண்ணுறது யூஆர் அன்லிமிட்டட் சொல்கிறேன் இப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அதுக்கப்புறம் இதை இருந்தால் இருந்துட்டு போகிறது இது இருந்துட்டு போகிறது அதுக்கப்புறம் நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமையாக போய்டுறது பூமி வந்து ஸ்டேபிளாக இருக்குங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் போயிடவா போகிறது பூமி சுத்தின்ட்டுருக்குற ஞானம் வந்ததுக்கப்புறம் அதுதான் அது புரிஞ்சுக்கணும் எல்லோரும் நிறைய பேர் என்ன பண்ணுவார்னா வேதாந்தம் படித்தா போகாது படித்ததெல்லாம் அனுபவத்துக்கு வரணும்னா அனுபவத்தில் இருக்கிறது தான் அப்பா பேசின்னு இருக்கு வேதாந்தத்தை மட்டும் பண்ணாது வேதாந்தம் வந்து என்ன சொல்கிறதுனா சாஸ்திரத்தில் இது பேர் சாஸ்திர தர்ப்பணகான்னு பேர் சாஸ்திர தர்ப்பணகான்னா சாஸ்திரத்தை கீழே இறக்கி விடக்கூடாது சாஸ்திரம் பகவானோட ஸ்வரூப்பம் நமக்கு ஆஹ சாஸ்திர தர்ப்பணகான்னா தர்ப்பணஹான்னா கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடி மூக்கு கண்ணாடி இல்லை முகம் பார்க்குற கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடியில் யாரை பார்க்குறேன் என்ன தான் பார்க்குறேன் கண்ணாடியை பார்க்குறேன்னா என்ன பார்க்குறேன்னா சொல்லுங்க முகம் பார்க்குற கண்ணாடியில் கண்ணாடியை பார்க்குறேன்னா என்ன பார்க்குறேனா நீங்கள் என்ன சொல்லணும் கண்ணா முகம் பார்க்குற கண்ணாடியில் என் முகத்தை பார்க்குறேன் முகத்தை பார்த்து என்ன பண்ணுறேன் எதுக்காக முகத்தை பார்க்குறேன் கண்ணாடியில் அதுக்கு ஒரு காரணம் வேணுமோ சும்மா சும்மா அடிக்கடி இப்படி பார்த்துட்டாவா இருப்பா சும்மா சும்மா என்னத்துக்கு பார்க்கறது அதுவும் கூட ஒரு காரணத்தோடு தான் பார்க்குறாள் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவள் நம்ம அடிக்கடி ஒரு சுவாமிஜி அடிக்கடி கண்ணாடி எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருந்தான்னு எப்படி இருக்கும் முகத்தை பார்க்குறது எதுக்குன்னா முகத்தை பார்க்குறது முகம் பார்க்குற கண்ணாடியில் முகத்தை பார்த்து முகத்தில் ஏதாவது போட்டுக்கிட்டு சரியாக இல்லைன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அதுக்காக தான் ஏதோ முகத்தை சரிப்படுத்திக்கிறதுக்கு தான் கண்ணாடியை பார்ப்போம் நம்ம பார்க்குற போது நம்ம சரியாக இருக்கோமா ஞாபகம் உச்சவோம் கண்ணாடியை போது உடம்பு முகம் சரியாக இருக்கான்னு பார்க்குறோம் மனசு சரியாக இருக்கான்லாம் பார்க்க மாட்டோம் பார்க்க முடியாது அது மாதிரி இந்த சாஸ்திரம் வந்து தர்ப்பணம் அதுவும் உபனிஷத் சாஸ்திரங்கள்லாம் அர்ப்பணம் என்ன காட்டுறது என்ன காட்டுறதுன்னா என்ன அர்த்தம் இந்த பாடி ம இது இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை காட்டுறது என்னை பற்றி எனக்கு இருக்கிற ஒப்பீனியனை எனக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது சாஸ்திரம் என்னை பற்றி எனக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராயத்தை சரி பண்ணுறதுக்கு உபகாரம் பண்ணுறது அது மாத்திரமில்லை என்னை சுத்தி என்ன என்ன நான் சரியா தெரிஞ்சுக்கிற போது எல்லாருக்கும் அதுதான் உண்மை என் அப்பாவுக்கும் அதான் உண்மை அம்மாவுக்கும் உண்மை சொந்தக்காரன் அத்தனை பேருக்கு அதான் உண்மை நண்பர்கள் யாரா இருந்தாலும் சரி அதுதான் உண்மை என்னை நான் புரிஞ்சின்றாலே எல்லாரையும் நான் புரிஞ்சுடுவேன் என்னுடைய நான் என் உடம்ப புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை மனசை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் யார் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும் நீ தூய உணர்வு பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் எனக்கு மனசில் ரொம்ப கவலையோடு இருந்தது என்ன கவலைன்னா ஐயோ சனி பயிற்சி வந்துடுத்தே ஏழரை வருஷம் இருக்குன்னு வேற சொல்லிவிட்டாலே நான் எஃபர்ட் எடுக்கலாமா வேண்டாமா இப்போ தான் பண்ணணும்னு அவன் சின்ன பயம் பாவம் இருபத்தெட்டு வயசு சார் இப்போ நீ ஏழரை சனி முடிஞ்ச பிறகு தான் உனக்கு அது கல்யாணினாலே வந்துடும் அதுக்கப்புறமும் வேற ஏழரை சனியான்னு கேட்டான்னு வச்சுக்கோ ஜோகி சார் இதுக்காக சார் சரி எழி இருக்கிறப்ப இப்பவே பண்ணிவிடும் போலேன் அதுக்கப்புறம் வேற அது வேற வரணுமானா எல்லாருக்கும் அதுதான் கட்சி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக பண்ணப்படாது ஆக சாஸ்திரம் வந்து என்ன பண்ணுறதுன்னா உனக்கு ஒரு சனியும் கிடையாது சனி இருக்குதுன்னு நினைக்கிற அஜ்யானந்தான் பெரிய சனி இந்த அக்ஞானம் வந்து ஜென்மஜென்மத்துக்காக பிடிச்சிருக்கிற சனி ஆகையினால இந்த சனியை நீ பரிகாரம் பண்ணினியானா அப்புறம் அந்த சனிக்கெல்லாம் வேலை இல்லை அஜான சனி அதனால் அதெல்லாம் விட்டு ஏன்னா இதை பாப்புலராக இருக்கிறதுனால புரியுமோன்னு பார்க்குறேன் அதுவும் புரியலன்னா சனி பெருசாக தான் இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்றும் பண்ண முடியாது நிச்சயமாக இது பேராத தேராத கேஸுங்கிறாங்க பாருவோம் அது மாதிரி அப்படியே அர்த்தம் பண்ணிக்க வேண்டியது ஆஹா த்ரிலோச்சனம் மூன்று கண்கள் முக்கண்ணன் ஆஹா அது சரி அதனால் அறியப்படுற பிரம்மஸ்வரூபம்னு அர்த்தம் மூன்று கண்களால் மூன்று பிரமாணங்களால் அறியப்படுகின்ற மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் அப்புறம் நீலகண்டம் நீலகண்டம்ங்கிறது தெரியும் நமக்கு சிவபெருமான் விஷத்தை சாப்பிட்டார் அதனால் அவருடைய கழுத்து வந்து எப்பவுமே இந்த பக்கம் நீல நிறத்தில் இருக்குது நீலக்ரீவா ஸ்ருதிகண்டா நீலக்ரீவா நீலக்ரீவா வந்துகிட்டே இருக்கு ருத்ரத்திலேயே வருது இந்த இடத்துல நீலகிரீவகாங்கிறத எப்படி அர்த்தம் பண்ணுறதுன்னா அஜானத்தை விழுங்குவது அஜ்ஞானத்தை விழுங்குவது அறியாமை என்கின்ற விஷம் அஜானங்கிற விஷம்தான் என்னை பற்றி நான் வந்து என்ன லிமிட்டட் நான் வரையறைக்குட்பட்டவன் என்கின்ற அறியாமை என்கின்ற விஷத்தை எது விழ விழுங்குகிறதுனா அகம் பிரம்மா அஸ்மி இந்த மெய்ப்பொருள் இந்த அஜானத்தை விழுங்குகிறது நீலகண்டம் அப்புறம் அடுத்தது என்னது நீலகண்டம் பிரசாந்தம் பிரசாந்தம் வந்து கஷ்டம் இல்லை ஏற்கனவே அந்த மந்திரத்தில் ஆறாவது மந்திரத்துலேயே மேலே இருக்கேன் பிரசாந்தம்னு அங்கே வேறு இருக்குது இங்கேயும் பிரசாந்தம் அவர் சொல்கிறார் பிரசாந்தம்னா இங்கேயும் நீங்கள் நிர்குணமாக போட்டுக்கிறபோது நித்திய சாந்த ஸ்வரூபம் எப்பொழுதும் சாந்தமாக இருக்குது சாந்தி மாப்னோத்தி ந காமகாமி ஆஹ் இந்த வர்ற சாந்தி பர்மனெண்ட்டு கிடையாது அது ஞானத்தினால் வந்தாலும் ஞானத்தினால் வந்தாலும் அந்த சாந்தி பெர்மனண்ட்டு கிடையாது ஏன்னு கேட்டால் எதா பிரார்த்தம் இருந்ததுன்னா அசாந்தியும் வரும் ஆகையினால் அந்த சாந்தியை நம்ம சொல்லலை ஆத்மா எப்பவும் நித்திய சாந்த ஸ்வரூபமாக இருக்குது அதில் ஒரு நாளும் சஞ்சலமும் கிடையாது நிச்சலத்வாத் பிரசாந்தம் அப்படி போடணும் நித்திய நிஷலத்வாத் பிரசாந்தம் எப்பொழுதுமே சஞ்சலம் இல்லாததால் பிரசாந்தம் ஆத்மா அல்லது பிரம்மன் எப்பொழுதுமே சலிக்கிறதே கிடையாது மனசு தான் சலிக்கும் மனசுதான் அடங்கும் மனசுக்கு சலிக்கிற சுவாவம் இருக்கு அடங்குகிற சுவாவம் இருக்கு தூங்குற சுவாவமும் இருக்கு ஆனால் இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு அது சலிக்கிறதும் இல்லை அது அடங்குறதும் இல்லை அதான் அது வந்து நிச்சலம் நித்திய சாந்த ஸ்வரூபம் அதாவது ஒரு நாளைக்கு சாந்தியை இழந்துட்டேன் ஒரு நாளைக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம மைண்டு அவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆறுது இந்த ஃப்ளக்சுவேஷனோட நம்மளை சேர்த்துக்காமல் இருக்கிற தத்துவம்தான் நம்முடைய தத்துவம் நான் அமைதியாக மனசில் வேடிக்கை மனசில் இருக்கிற சஞ்சலத்தை வேடிக்கை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்கடேன் நான் பார்க்கறது உங்களுக்கு எப்படி தெரியும் அதே மாதிரி இப்போ ஒரு குழந்தை விளையாடிகிட்டே இருக்குது நம்ம கொய்ட்டாக அமைதியாக இருக்கும் வெளியில் அது விளையாடின் இருக்குது அங்கங்கேயும் சுற்றுறது இருக்கிறதுலாம் எடுத்து போடுறது எந்தயோ பண்ணிகிட்டுருக்கு அதை நம்ம ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற மாதிரி நம்ம அவரோன் மைண்டை நம்ம ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறோம் எப்படி வெளியில் ஒரு குழந்தையோ மற்றவர்களோ எப்போ பார்த்தாலும் சளிச்சுண்டே இருக்கிறார்களோ நான் ஒரு மாடியில் போய் நிற்கிறேன் ஒரு இடத்துல மாடியில் போய் மெட் மவுண்ட் ரோட்டில் ஒரு கட்டிடத்து மாடியில் போய் நிற்கிறேன் நிறைய வண்டியிலாம் வருது போகிறது இல்லாட்டி மெரினா பீச்சில் போய் சமுத்திரத்துக்கிட்ட முன்னாடி உட்காந்துட்டுருக்கேன் அல அலையாக வருது போகிறது அலையாக வந்து வந்து போயின்னு இருக்கு சிலது மெதுவாக வருது சில ரொம்ப ஸ்பீடாக ஆக்ரோஷமாக வருது நான் வேடிக்கை பார்க்குற மாதிரி என் மைண்டு நான் பார்க்குறேன் எனக்கு முன்னாடி யாராவது வீட்டில் யாராவது சொன்னாலோ கணவனோ மனைவியோ குழந்தைகளோ ரொம்ப படபடபடான்னு பேசினா அப்போ குரெக்டாக டீல் பண்ணுறேன் இந்த ஞான பலம் என்ன பண்ணும்னா மேம் மைண்டில் சாந்தை கொடுக்கும் ரிலேட்டிவாக மேக்சிமம் சாந்தியை கொடுக்குற சக்தி இந்த நாலெட்ஜுக்கு இருக்குது ஞானத்துக்கு இருக்கு ஆனால் அந்த சாந்தம் வந்து என்ன சாந்தம்னா அது அனித்தியந்தான் ஏன்னா கொஞ்சமாவது ரஜோகுணம் இருந்தால் தான் காரியம் பண்ண முடியும் ஆக அந்த கொஞ்சம் அந்த இது இருந்ததுனால தப்பு இல்லை ஆனால் கண்ட்ரோல்டாக இருக்கணும் ஒரு காரியம் பண்ணுறோம் இப்போ நாங்களே ஒரு மகாத்மா வராருன்னு சொன்னால் நான் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருப்பேன் ஆனால் அந்த பரபரப்பாக இருக்கிறது கண்ட்ரோலில் இருக்கணும் கண்ட்ரோலில் அதாவது என்ன சொல்கிறதுனா கண்ட்ரோல்டு டென்ஷன் சொல்கிறது தான் தெரியல எனக்கு வர்ற நல்லபடியாக ஒரு மகாத்மா வராரு வாங்கோன்னு சொல்லி அவரை கூட்டணும் எல்லா உபச்சாரங்கள்லாம் பண்ணி அப்புறம் மகாத்மா அனுப்பிச்சி வைக்கிறோம் இப்போ அந்த ஒரு கட்டுப்பாடோடு கூடின இருக்குது தெரியும் பொறுப்பாக நல்லபடியாக நடக்கணும் இந்த காரியம் முடிச்சாகணும் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஜென்வின் இருக்கணும் இருந்தால் தான் காரியம் பண்ண முடியும் ஆனால் அதே சமயம் அது எதுக்காக ஹேண்டில் பண்ணுறோங்கிறது ஐ ஹேண்டில் மை டென்ஷன் ஆனால் டென்ஷனாகவே ஆகிடப்படாது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் டென்ஷன் ஆக்கிடப்படாது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே போ சில சமயம் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும் உண்மை இல்லாத மாதிரி சுவாமியே அமைதியாக இருக்காருன்னு பேசாமத்துருவோம் இல்லையா நான் நான் பாட்டுக்கு ரொம்ப ஓய்ட்டாக அப்படியே இருந்தேன்னா பேசாமல் இருந்தேன்னு சாமியும் சும்மா இருக்கார் பேசாமல் நான் ஏதோ பெண்ணை போகிற மாதிரி இப்படி புடிப்படி இப்படியே நாங்கள் இங்கேயும் போனேன்னு வச்சோங்கல ஓ சாமி பண்ண அப்படியே பாவா அப்படின்னு பண்ண முடியும் அப்போ பிளான் பண்ணியே பண்ணும் இப்படிலாம் பண்ணால் தான் காரியம் நடக்கும் அப்போ எல்லாரும் பக்தாள்லாம் வந்திருக்கிறவாடெல்லாம் ஏன் சுவாமி இப்படி டென்ஷனாக நான் அவனுக்காக ஆயிட்டுருக்கேன் இவன் வந்து நம்மளை சொல்ல கிளாஸில் ஒரு மாதிரி சொல்கிறாரு இங்கே ஒரு மாதிரி சொல்கிறா ஐயோயோ கன்ஃபியூஸுங்க அது அப்புறம் சேர்த்து வச்சு கிளாஸில் இதெல்லாம் சொல்லிட வேண்டியது அப்போவா புரியுமான்னு பார்க்கணும் சரி பிரசாந்தம் முடிஞ்சு போச்சு அப்போ இன்னைக்கு என்னெல்லாம் அர்த்தம் பார்த்துருக்கோம் உமாசகாயம் பரமேஸ்வரம் பிரபும் த்ரிலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்த் இந்த பிரசாந்தத்தை சிவனுடைய ரூபத்துக்கு எப்படி சொல்கிறதுன்னா பிரசன்ன வதன இந்திரியம் பிரசன்ன வதனம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் உள்ளுக்குள்ள சாந்த அமைதி இருந்தால் தான் முகத்தில் பிரசன்னம் இருக்கும் பிரசீதன் துபவந்தா அப்படின்னு சொன்னால் பிரசன்னாஸ்ம சந்தோஷமாக இருக்கும் தர்மத்துக்கு அந்த சக்தி இருக்கு அதனால் ப சுவாமியை பார்க்குற போது சுவாமி வந்து சுவாத்மாராமம் முதித்தவர் ஆதிசங்கரை சொன்னார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சாந்தோக்கி உபனிஷத்தில் நாலு ஒம்பது ரெண்டாவது மந்திரத்தில் அந்த இவனை பார்த்து சொல்கிறார் இந்த சத்தியகாம ஜாப்பால் அந்த கதையில் சிஷியனை பார்த்து குரு சொல்கிறார் நீ வந்து பிரம்ம பிரம்மஜானி மாதிரி பிரகாசிக்கிறையே அப்படின்னு கேட்குறார் பிரம்மஜானி மாதிரி என்ன அவனுக்கு பாடமே சொல்லித்தரமாட்டேங்கிறார் அவனுக்கு பாடமே சொல்லி தராமல் அவன் படிக்கிறதுக்காக பிரம்ம வித்யா அபியாசத்துக்காக வந்தவனுக்கு பாடமே கிடையாது இப்படிலாம் கூட்டு உட்காந்து வச்சா சொல்லி கொண்டுருப்பான் அவனுக்கு பாடமே சொல்லித்தரதில்லை மாடு மேய் மாடு மேய்ச்சிட்டுவா மேய்ச்சிட்டுவாங்கிற அவன் ஸ்ரத்தையோட குருவுக்கு சேவை பண்ணிகிட்டே இருக்கான் என்றைக்கா ஒரு நாள் நமக்கு பாடம் சொல்லித்தருவார் நம்பிக்கையிலோட அப்புறம் இவனோட ஸ்ரத்தையை பார்த்து தேவதைகள்லாம் அவனுக்கு உபதேசம் பண்ணுறது அப்போ இவர் ஒரு நாள் எனக்கு இந்த ஞான பலம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அழகான மந்திரங்கள்லாம் அந்த இடத்துல ஆதிசங்கரர் ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் ஒருத்தனை பிரம்ம ஜானின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அடையாளம் சொல்கிறார் இன்னொருத்தரை தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை நமக்கு இருக்கான்னு பார்க்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் இவர் பிரம்மஜானியா அவர் பிரம்மஜானியா ஊரில் இருக்கிறவன பார்க்குறதுக்காக பிறந்திருக்கும் ஆ பிரம்மானி ஆனால் அதுக்கு சொல்கிறார் அடையாளம் சொல்கிறார் பிரசன்னேந்திரியாக பிரகசித்தன நிச்சிந்த கிருத்தார்த்தா பிரம்மவித் பவதி இது சங்கராஜாரோட சென்டென்ஸ் பாஷ்யத்தில் இருக்குது அதாவது சென்ஸ் எல்லாம் நன்னாக க்ளியராக இருக்கான் கண்ணு காது மூக்கு எல்லாம் தெளிவாக இருக்கான் விஷயங்கள்லாம் தெரியுதுதான் பிரசன்ன இந்திரியாக அப்படியே சொல்வார் பிரசன்ன இந்திரியாக முகம் சிரிச்சுட்டே இருக்காங்க பிரச பிரகசித்தன பிரகசித்த வதனஹா நிஷிந்த கவலையே இல்லாமல் இருக்கான் கிருத்தார்த்தா கிருதார்த்தானா அர்த்தம் நான் இந்த ஜென்மாவில் என்ன பண்ணணுமோ இந்த வாழ்க்கையில் என்ன எதுக்காக நான் பிறந்திருக்கேனோ அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டேங்கிற திருப்தி இதெல்லாம் யாருக்கு இருக்கோ அவன் பிரம்ம ஜானிங்கிற பிரசன்ன இந்திரியா பிரகசித்தன நிஷிந்த கிருதார்த்தா கிருதார்த்தானா செய்ய வேண்டியதை செய்தவன் பிரம்மவித் அப்படி தெரியறதான் அந்த கான்டெக்ட்ல சொல்றார் ஆக எதுக்கு இதை சொல்றோம்னா பிரசாந்தம்னு சொன்ன நம்ம சுவாமி மூர்த்திகளெல்லாம் எப்படி வச்சுருக்கோம் எல்லா மூர்த்திகளுமே சிரிச்சுன்னு இருக்கிற மாதிரி மந்தகாசம் புன்முறுவல் அப்படி சொல்கிறோம் இல்லையா குமிண் சிரிப்பு என்னெல்லாம் தமிழில் சொற்கள் இருக்கு எனது குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பு அதுதான் பிரசாந்தம் அப்போ நடராஜர் நினச்சி பார்த்தா அந்த கொவ்வே குனித்த புருவம் குனித்த புருவம்னு சொன்னால் அந்த புருவம் அப்படி ஒசந்து ரொம்ப உயரலை இதில் அப்படி இருக்கும் புருவம் கொவை செவ்வாயில் குமின் சிரிப்பு பனித்த சடை பவழம்போல் மேனி பால் வெண்ணீர் இனித்த முடையை எடுத்த பொற்பம் குஞ்சித்த பாதம் காணப்பெற்றால் இதை பார்க்கக்கூடிய பாக்யம் இருக்குமானால் எத்தனை ஜென்மாவனால் எடுக்கலாங்கிறார் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே நடராஜர் பாரத்ரா தரிசனம் வருது ஆகையினால பிரசாந்தம் சிதம்பரத்தில் உற்சவம் நடந்துருக்கு சரி அது என்ன பண்றது நான் அது சமஸ்தாட்சிணம் பாருக்கும் ச எல்லா விஷயங்களுக்கும் சாட்சி சர்வ சாட்சி பார்க்கிறார் தெரியும் தெரிய மனசு இந்திரியங்கள் மூலமாக தெரிகிறது மனசு நேரடியாக எனக்கு தெரியுது என் மனசு எனக்கு நேரடியாக தெரிகிறது உலகமெல்லாம் இந்திரியங்கள் வழியாகவும் மனசு வழியாகவும் எனக்கு தெரிகிறது இதை பற்றிலாம் சாஸ்திரத்தில் நிறைய இருக்குது உபதேச சாகசிரின்னு ஒரு பெரிய கிரந்தம் இருக்கு ஆதிசங்கரர் எழுதினது ரொம்ப அற்புதமான ஒரு கிரந்தம் ரொம்ப சாக ஆயிரம் அர்த்தம் இல்லை கவுண்ட்லஸ் டீச்சிங்ஸ் அர்த்தம்ல டீச்சிங்ஸ் ஆகையினால அதுக்கு பேரு உபதேச சாகஸ்ரீ அதில் பத்திய பாகம் இருக்கு கத்தியபாகம் இருக்கு ஆர்டர்லையும் இருக்குரிக்கல் ஆர்டர்லையும் இருக்கு அங்க அந்த புஸ்தகங்கள்லாம் எதுக்கு சொல்றேன்னா சமஸ்தா இதெல்லாம் எப்படி நம்ம அறியறோம் ஆக டைரக்டாவோ இன்டெரக்டாவோ எல்லாத்தையும் அறிகிறவன் நான் தான் கான்ஷியஸ்னஸ் அதுக்கு தான் எல்லாம் கான்ஷியஸ்னஸுக்கு தான் ஏன் வச்சுங்க இத்தனை அப்ஜெக்டிவ்ஸும் கான்ஷியஸ்னஸை தான் சொல்கிறதுங்கிறத மறந்துடுவாங்க இங்கிலீஷில் சொன்னால் பியூர் கான்ஷியஸ்னஸ் சமஸ்கிருதத்தில் சொன்னால் சுத்த சைதன்யம் தமிழில் சொன்னால் தூய உணர்வு இந்த சொல்லுக்கு இந்த சொல் சொன்னால் உங்களுக்கு என்ன அர்த்தம் விளங்கிறதோ அதுதான் மத்த இதுலெல்லாம் வந்து இந்திய கான்ஷியஸ்னஸை வந்து சைக்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கணுமா ஃபிசிக்ஸை எடுத்துக்கணுமா அதுவே தெரியல உங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு இந்த கான்ஷியஸ்னஸ் தான் ஒரு மிஸ்டரி மிஸ்டரி உங்களுக்கு வந்து கான்ஷியஸ்னஸ்ஸை பத்தி பௌத்திக விஜானத்தில் பேசவே முடியல அது இன்னும் அது தெளிவாக அதாவது மேட்டர்லேருந்து கான்ஷியஸ்னஸ் உற்பத்தி ஆகிறதா இப்போ கான்ஷியஸ்னஸ்லேருந்து மேட்டர் வர்றதா சொல்ல முடியாது இன்னும் பௌத்திக விஜானம் இது பக்கத்துலேயே வர முடியல ஆனால் நம்ம உபனிஷத் சாஸ்திரங்கள் அதைத்தான் பேசுறது அதைத்தான் மையமாக வச்சுன்னு பேசின்னு இருக்கு ஆனால் உபனிஷத்தை அவர்கள் பிரமாணமாக எடுத்துக்க மாட்டார் ஏன்னா அவங்க ஃபீல் இது இல்லாமல் இருக்கணும் ஏதாவது ஒன்று இருக்கணும் அவங்களுக்கு அப்படிலாம் சொல்லிக் கொ சொல்லி கொண்டிருக்கிறாரு நமக்கு அனுபவத்திலே இருக்கிறதுக்கு போய் என்னத்துக்கு பெரிய எக்ஸ்பீரி எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் ஆ அதுவாகவே இருக்கேன் சைத்தன்ய ஸ்வரூபமாகவே இருக்கேன் ஆக பூதயோனிம் பூதயோனின்னு சொன்னால் இந்த படைப்பிற்கு காரணமாக இருக்கின்ற தத்துவம் இப்போ ரெண்டு தான் நம்ம சொல்கிறோம் அதாவது ரொம்ப நம்ம இதிலே சொல்கிறேன் அவள் சயின்ஸ் பாஷையிலே சொன்னால் ஆனால் அவர்கள் மேட்டரோடு நிறுத்திக்கிறார்கள் கான்ஷியஸ்னஸ் வந்து தெரியாது அதை பத்தி பேச முடியாது சொல்லு அதுதானே மெயின் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் அதான் கான்ஷியஸ்னஸ் அண்டு மேட்டர் இது ரெண்டு தான் இந்த மேடரை தான் நம்ம பாஷையில் மாயாங்கிறோம் மாயா சக்தி பிரம்மன் மாயா பிரம்மங்கிற போது தூய உணர்வு கான்ஷியஸ்னஸை தான் சொல்கிறோம் மாயாங்கிற போது மேட்ரை தான் சொல்கிறோம் மேட்ரு தான் எனர்ஜி ஆகிறது எனர்ஜி மேட்ரு இப்படியே மாறிக்கிண்டே இருக்குது அது என்ன பண்ணுறது நான் அது சக்கர நம்மளும் அதை சொல்கிறோம் அதாவது அது என்னது நெவர் கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்டு ஆனால் மாறிண்டே இருக்கும் என்னத்தையாக பண்ணிகிட்டே இருக்கும் அதுக்கு போய் இந்த மாறிண்டே இருக்கிறதுக்கு போய் எதுக்கு இவ்வளவு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன் அதோட என்னத்துக்கு அனாவசியமாக இதோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இப்படி சம்சாரி அவஸ்தப்படுறேன் எல்லாரையும் இதையே இப்படி சொல்லிகிட்டே இருக்கே ஆகையினால் உலகத்தில் நீ இதை எதுக்காக பகவான் இதை கொடுத்தாரோ இதை நன்றாக பயன்படுத்திட்டு போதயோனிம் சமஸ்தாட்சினம் அடுத்தது என்னதுன்னா தமச பரஸ்தாத் தமசஹா பரஸ்தாத்துன்னு சொன்னால் அஜானத்துக்கு அப்பாற்பட்ட அஜான பிரகாசகம் அக்ஞான பிரகாசகம் சைதன்யம் அறியாமையை ஒளிர்விக்கின்ற உணர்வொளி அறியாமையை ஒளிர்விக்கின்ற உணர்வொலி உணர்வொழி நிறைவு கைவில் என உணர்வொழி நிறைவாய் நிற்கும் அப்படின்னு வரும் ஆக உணர்வொழி நிறைவு ஆக தமசாஸ் இது என்ன பண்ணுறது விசிந்திய நம்ம இப்போ அங்கே வரணும் விசிந்திய நன்றாக இதனை சிந்தனை பண்ணி எல்லா லக்ஷணங்களும் சொல்லியாச்சு எத்தனை லக்ஷணம் பாரு விரஜம் விசுத்தம் விஷதம் விஷோக்கம் அச்சிந்தியம் அவ்வக்தம் அனந்தரூபம் சிவம் பிரசாந்தம் அமிர்தம் பிரம்மயோனிம் ஆதிமத்தியாந்த விஹீனம் ஏக்கம் விபும் சிதானந்தம் அரூபம் அத்தம் எத்தனையாச்சு மறந்து போயிடுச்சு பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் ஆஹா விரஜம் விசுத்தம் விஷதம் விஷோக்கம் शिवं அச்சித்தியம் அம் அனந்தம்ிவம்சாந்தம் அமயோனிம் ஆதிமியந்தவினம் ஏக்கம் விபும் சிதானந்தம் அருப்பம் அதுபுத்தம் உமாசாய் பரமேஸ்வரம் பிரபும் இருபதோன பிரிணம் பூத்தோன்தமசங்கள் இருபத்தி ஆறு சொற்கள் பொருள் ஒன்று ஷட்விம்சதி சப்தாக ஷட்விம்சதி பதானி அதாவது இருபத்தி ஆறு பதங்கள் பதார்த்தம் ஏக்கம் ஒரே ஒரு பொருள் அந்த இத்தனை சொன்னால் மனசில் பதியணுங்கிறதுக்கா நம்ம மனசில் அதை பற்றின எண்ணமே ஓடிட்டுருக்கணுங்கிறதுக்கா சாஸ்திர இத்தனை பதங்களை உபயோகப்படுத்தி அந்த மெய்ப்பொருளை நமக்கு உணர்த்துகிறது அதை என்ன பண்ணணும்னா இதில் பாருங்க கடைசியாக நம்ம என்ன போட்டுக்கணும்னா இத்தனையும் சொன்னதுக்கப்புறம் அச்சிந்தியம் கடைசியில் போட்டுக்கணும் இது அச்சித்தியங்கிறத வந்து இருபத்தி ஆறாவதாக போட்டுக்கணும் இதை சிந்திக்கப்படும் பொருளாக சிந்திக்க முடியாது அச்சித்தியம் விசிந்திய விச்சிந்தியன்னு அர்த்தம் நன்றாக இதை திரும்ப திரும்ப நினைத்து முனிகின்னா என்ன தெரியுமா அர்த்தம் முனிஹி அப்படின்னா மனநசீலகா அப்படின்னு அர்த்தம் மனநசீலகா மௌனி இதெல்லாம் சேர்ந்து தான் முனிகின் இருக்கு முனிவர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமோ டீப்பாக திங்க் பண்றவர்னு அர்த்தம் யார் டீப்பாக திங்க் பண்ணுறாரோ அவருக்கு பேர் தான் முனிவன் மனநசீலக முழமாக சிந்திக்கிறவர் ஆழ்ந்த சிந்தனையாளர் அப்படின்னு அர்த்தம் முனிஹி அப்புறம் என்னென்னா ஆழ்ந்து சிந்தனை பண்ணினால் என்ன மிச்சமாகும்னா மௌனம் ஆக முனிவர்ங்கிறதுக்கு ஆழ்ந்து சிந்திப்பவர்னு ஒரு பொருள் மௌனமாக இருப்பவர்னு இன்னொரு பொருள் ஆக ஆழ்ந்து சிந்தனை பண்ணினாத்தான் மௌனமாக முடியும் மௌனம் பலன் அதாவது டெலிபரேட்டாக மௌனம் பழகிறதுங்கிறது வேறு நேச்சுரலாக மௌனம் வர்றதுங்கிறது வேறு நம்ம வந்து உடம்பெலாம் அசைக்காமல் இருந்தால் ஜாடை காட்டாமல் இருந்த உடம்பை அசைக்காமல் இல்லை ஜாடை காட்டாமல் சங் ஜாடை காட்டாமல் அதுக்கு பேர் காஷ்ட மௌனம் பேசவும் கூடாது ஜாடையும் காட்டக்கூடாது அப்படின்னா என்ன சாப்பாடு எடுத்துன்னு அர்த்தம் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் அதுக்கு பேர் காஷ்ட மௌனம்னு பேர் இதை கூட பண்ணப்படாது ஜாட காட்டப்படாது நாளைக்கு நாளைக்கு பேசுறேங்கிறான் என்ன அதனால வாக்கு மௌனம் ஆனால் இந்த சங்கேதத்தில் மௌனம் இல்லை ஜாட கூட காட்டாமல் இருக்கிற மௌனத்துக்கு பேர் காஷ்ட மௌனம்னு பேர் ஜாட காட்டலாம் பேச மாட்டான்னா வாக்கு மௌனம் காஷ்ட மௌனத்தில் வாக்கு மௌனம் அடக்கம் ஏன் வச்சுங்க வாக்கு மௌனத்தில் காஷ்ட மௌனம் அடக்கம் இல்லை அப்புறம் என்னதுன்னா மனசு மௌனமாகிறது மனசு மௌனமாகிறது நம்ம கண்ட்ரோலில் இல்லை ஜாட காட்டாமல் இருக்கிறதுக்கு நம்மளால் முடியாது வில்லு இருக்குது அப்புறம் வந்து பேசாமல் இருக்கிறதுக்கு வில்லு இருக்குது யூஸ் பண்ண முடியும் ஆனால் மனசில் தாட்டு வராமல் இருக்கிறதுக்கு என்ன வில்லு இருக்குது நில்லு நில்லு நில்லு வராது சொல்ல முடியும் வரப்படாது வரப்படாது அப்படின்னா அப்போ தான் அதிகமாகும் குரங்கு அப்போ விற்பி விறத்தி அடங்கணும்னு சொன்னால் தத்துவம் புரிஞ்சுதுன்னா நல்லா ஆழமாக சிந்தனை பண்ணி தத்துவம் புரிஞ்சுதுன்னா அது அடங்கிடும் தானாகவே அடங்கிடும் சித்தம் மௌனம் செயல் வாக்கு எல்லாம் மௌனம் சுத்த மௌனம் என்பால் தோன்றின் பராபரமே எல்லாம் மனசு தானாகவே அடங்கிடும் பேசனம்... அப்படிங்கிறதுக்காக பேசுவோமே தவிர பேசி ஆகணும் பேசலை என்ன மண்ட வெடித்து போகும்னா அப்போ ஏதோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னு இதெல்லாம் விசிந்திய அச்சித்தியம் விசிந்திய அதை சிந்தனை பண்ணி அதுக்கப்புறம் சிந்தனை பண்ணினா போகாது எதில் சிந்தனை பண்ணுறதுன்னா கண்ணை திறந்துண்டு புஸ்தகத்தை படிச்சுன்னு சிந்தனை பண்ணுறது பண்ணு இல்லை கண்ணை மூடின்ட்டு படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து பண்ணு தட் ஈஸ் கால்டு தியானம் தியானம் கண்ணை மூடின்ட்டு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கோ இப்போ இந்த படித்ததெல்லாம் ஹிருப்புண்டரீகம் விரஜம் விசுத்தம் விசிந்திய மத்திய விஷதம் விசோக்கம் இதெல்லாம் அச்சிந்தம வியக்தனந்த ரூபம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ சிவம் பிரசாந்தம் அமிர்தம் பிரம்மயோனிம் தமாதிமத்விஹீனமேகம் விபும் சிதானந்தமரூபம உமாசாயம் பரமேஸ்வரம் பிரபும் த்லோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் சமஸ்தாட்சிம் தமச பரஸ்தாத் பூதயோனிம் எல்லாம் இந்த பத பதார்த்தங்கள் எல்லாம் நினைச்சுட்டே இருந்தோம் இந்த அப்படியே மனப்பாடம் மண்ணிண்டு போய் தக்ஷாமூத்தி சன்னிதில் உட்காருங்க அடுத்த கிளாஸ்க்கு வரமாட்டேன் அப்போ இந்த சப்தங்களுக்கு அர்த்தத்தை யோசிச்சுட்டே இருக்கு அதுதான் தியாத்வா அதில் முனிகின் இருக்குது நான் அதை கவனிக்காம சொல்லிவிட்டேன் முனிகி முனிகின்னா முனிவன் ஆழ்ந்து சிந்திக்கின்றவன் நான் சாதாரணமாக ஏதோ சிந்து சிந்தேன்னு சொல்லிவிட்டேன் முனிகிங்கிற சப்தம் இருக்குங்கிறத கவனிக்கல பரவாயில்ல ஆஹ் முனிஹி முனிவன்கிறதுக்கு அர்த்தம் சொல்லிவிட்டேன் தியாத்வா தியாத்வான்னா இதை தியானம் செய்து அப்புறம் என்னதுன்னா கச்சீ கச்சி தமஸ் ஆஃப் பரஸ்தாத் கச்சினும் போடலாம் ஆக இந்த பூத்தயோனிம் கச்சின்னு வியாக்கியானக்காரர் சொல்கிறார் அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் மூல காரணமான மெய்ப்பொருளை அவன் அடைகிறான் அடைகிறான்னா என்ன அர்த்தம்னா உணர்ந்து அதிலேயே நிலைத்திருக்கிறான் அவ்வளோதான் அது மயம் ஆயிட்டான் இந்த மைண்டு அதே தியானம் பண்ணி பண்ணி என்னாச்சுன்னா மனம் அதுலேயே கரைந்து விட்டது கரைந்து உபச்சாரத்துக்காக சொல்கிறேன் நிஜமாக கரையிறதுலாம் கிடையாது அதே தியானம் பண்ணிட்டுருக்கான் அப்புறம் அவனுக்கு இந்த பாடியோட கான்டாக்ட் வருமா வராதா தெரியாது உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தான்னா அது மாத்திரம் இல்லை காண்டாக்ட் அவனுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது நிர்விகல்ப சமாதிக்கு போனாலும் சரி சவிகல்ப சமாதியில் இருந்தாலும் சரி சகஜ சமாதியில் இருந்தாலும் சரி अदियोंो अब ध्यान पड़िटे तुरंत अब डीपा ध्यान पड़ा अयमे आई अयमन मनसु वि आदा दृष्ट स्वरूप पतंजलि सूत्रों चितवती नोधम पड़ता दृष्टुस्वरूपे ताटा ஐதி கான்சியஸ்னஸ் வித் தாட்ஸ் இல்லையா நான் வந்து உணர்வாகிய நான் எண்ணங்களோடு இருக்கேன் எண்ணங்கள்லாம் எதை பற்றி என்றது என்னை பற்றியே என்றது உணர்வை பற்றியே என்றது எண்ணின்றே இருக்கிற போது மைண்டுக்கு ஒரு நேச்சர் இருக்கு, என்ன தெரியுமோ அப்படியே லயமாயிடும் அப்சார்பஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அப்சார்பஷன் வந்துடும் அந்த அப்சார்பஷன் வந்துவிடுத்துனா ஓவர் முடிஞ்சு போச்சு அப்சார்பன் வரும் திரும்பவும் வரலாம் அதுக்கு பேர் இந்த அப்சார்ப்சன் ரொம்ப நேரம் இருக்கு எப்படி நம்ம தூங்கி திரும்பவும் முழிக்கிறோமோ அது மாதிரி பிரார்ப்பம் ரெடியாக நிற்கிறது இதுலேயே ஒரு மந்திரம் அதனால மறுபடியும் எழுந்து காரியம் பண்ணலாம் இந்த அப்சார்ப்சன் அந்த அப்சார்பனும் வித்ரா ஆகும் அதுக்கு பேர் தான் யுத்தான அவஸ்தாங்கிறார் பதஞ்சலி இது ஆர்டிஃபிஷியலாக நம்ம என்ன பண்ணுறோம் மைண்டை தாட்ஸை வந்து அதையே நினச்சிண்டே இருக்கும் இந்த தத்துவத்தையே நினச்சிண்டு அந்த தத்துவக்காரமாக ஆயிடுறது மனசு ததேவ நிர்பாசா மாத்திரம் ஸ்வரூப சூன்யம் இவ சமாதி இன்னொரு சூத்திரம் நெர்விகல்ப சமாதிக்கு பதஞ்சலி சொல்கிற சூத்திரம் ஆக இந்த அந்த அதையே நினச்சா அது மயமாக ஆயிடும் அதுக்கப்புறம் திரும்பவும் வரும் ஆனால் இப்படி பழகி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அதில் தான் மனது போகுமே தவிர இதில் எல்லாம் வராது அதனால் இது பேருக்கு நாம் நாம்கே வாஸ்தே லௌகிக விவகாரம் நடக்கும் அது பிராரப்தத்தை பொறுத்து நடக்கும் ஆனா இவனுடைய எப்போவுமே எப்படி இருப்பான்னா எனது குணா குணேஷு வர்த்தந்த இதிமத்வா நசதத்தே இவனோட மனசு அந்தகரண விறத்தி பிரபலமாக எதில் இருக்கும்னா டாமினேட் பண்ணின்றது அதுதான் அத்வைதாகார விறத்தி தான் பிரபலமாக இருக்கும் இந்த லௌக்கிக விறத்தியெல்லாம் துர்பலமாகிடும் இந்த லௌகிக விவகார விறத்திலாம் இருக்கே இந்த தாட்டெல்லாம் இதுக்கு வந்து வீக் ஆகிடும் இந்த தாட்டு வந்து என்ன ஆகிடும்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் வேதாந்தம் படிச்சுட்டே இருந்தால் இந்த விஷயத்தையே படிச்சுட்டே இருந்தால் இது ஸ்ட்ராங் ஆகிடும் இந்த தாட்டு ஸ்ட்ரென்த் ஆகும் ஸ்ட்ரென்தன் ஆகிடும் இதெல்லாம் வீக் ஆகிடும் எல்லாரும் வந்து அது இதுன்னு நெத்தியோ சொல்லிட்டு இருப்பா அப்படியே அப்படியே மண்டையாட்டுன்னு வீபூதியை கொடுத்துருன்னு தீர்த்து கொடுத்துருன்னு வந்துடுவோம் நம்ம மனசெல்லாம் எதுல இருக்கணும்னா ஏதோ சாஸ்திரத்துலயே ஓடிட்டு சரி இது முடிஞ்சது இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் பூர்த்தி ஆயிடுச்சு அடுத்தது சபிரம்மா சசிவ சேந்திர சோக்ரமஸ்வரா சேவ்ணு சாண சிவ சேந்திரசோக் பரமஸ்வராட் ச ஏவ விஷ்ணு ச பிராண சி சந்திரமாஹா சஹா ஆத்மா சகாங்கிறது நீங்கள் அப்படி போட்டு போட்டுக்கணும் சஹா ஆத்மானா ஆத்மா இந்த இடத்துல சகாங்கிற சப்தத்துக்கு ஆத்மானு போட்டுக்கணும் ஆத்மாங்கிறதுக்கு கான்ஷியஸ்னஸ்ன்னு போட்டுக்கணும் உணர்வுன்னு தான் போட்டுக்கணும் பிரம்மா பிரம்மதேவரும் அவர்தான் இந்த டீச்சரே அவர் தானே பிரம்மா ச ஷிவஹா விஷ்ணுவுக்கும் நீங்கள் சேர்த்துக்கும் இதில் அடுத்ததுல இருக்கேன் ச ஷிவஹா இந்திரஹா இந்திரனும் அந்த தத்துவமே த்தவம் பிரம்மாத்வம் விஷ்ணுஸ்தவம் ருத்ரஸ்தவம் இந்திரஸ்தவம் அக்னிஸ்தவம் வாயுஸ்தவம் சூரியஸ்தவம் சந்திரமாஸ்துவம் பிரம்மபூர் புவஸ்வரூம் விநாயகர் கணபதி அதனால் இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் பேருக்கு தான் எல்லாம் தத்துவத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ச பிரம்மா அந்த ஆத்மாவே பிரம்மதேவன் சஹா சிவகா அந்த ஆத்மாவே சிவனாக காட்சி அளிக்கிறது சஹா இந்திரஹா அந்த ஆத்ம சைதன்யமே இந்திரனாக காட்சி அளிக்கிறது சஹா அக்ஷரகா அக்ஷரகான்னு சொன்னால் அதுவே அதாவது இந்த இடத்துல வந்து ஹிரண்ய கர்ப்பகா பிரம்மாவேர ஹிரண்ய கர்ப்பம் பிரஜாபதி எப்படி வேணாலும் போட்டு அக்ஷராக அழிவில்லாத தத்துவம் அந்த ஆத்மா அழியாத தத்துவம் மாறாத தத்துவம் நிர்வீக்காராக பரமகா பரமஸ்வராட் இதுதான் ரொம்ப முக்கியம் பரமஸ்வராட்னு சொன்னால் இண்டிபெண்ட் இல்யூமினேட்டர் ரொம்ப அப்படி சொல்லணும் இல்லை பெண்டன் இல்யூமினேட்டர் எதையும் சார்ந்திராத ஒளி எதையும் சார்ந்திராத பேரொளி அறிவொளி ஞான ஒளி ஞானமே ஒளி ஒளின்னா உடனே லைட்டன் நினைக்கப்படாது வெளிச்சத்தை நினைக்கப்படாது வெளிச்சத்தை எது தெரிஞ்சுக்கிறதோ அதுதான் வெளிச்சத்தை தெரிஞ்சுக்கிறது அறிவு அறிவு பெருசாக வெளிச்சம் பெருசான் वेचते अगले या अवे अरीटा राट अर्थ प्रकाश इधर राटल सम्राट व இப்படிலாம் சொல்றது அ ராட்னு சொன்னால் என்னது பிரகாசம் ஸ்வராட்டுனா என்ன அர்த்தம் ஸ்வயம் பிரகாசம் ஸ்வயம் பிரகாஷம்னா என்ன அர்த்தம் அதை எதுவும் இல்லியூமின் பண்ணுறது இல்லை அதுதான் எல்லாத்தையும் இல்லியுமின் பண்ணுறது பரமஸ்வராட் இப்போ சூரியன் வந்து தன்னைத்தானே பிரகாசித்துக் கொண்டு மற்றவைகளையும் பிரகாசிக்கிறது எக்ஸாம்பிள் இது ஆனால் இது லோக்கலைஸ்டு ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்கிற சோலார் டிஸ்குது ஆனால் இந்த ஆத்ம சைதன்யம் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறதுனால இந்த உடம்பு மாத்திரம் இல்லை சர்வத்தையும் வியாபிச்சிருக்கிறதுனால பரமஸ்வராட் அதாவது மிக மேலான உயர்ந்த ஸ்வயம் பிரகாசம் சூரியன் வந்து கீழான ஸ்வயம் பிரகாசம் ஆத்ம சைத்தன்யம் மேலான ஸ்வயம் பிரகாஷம் சூரியன் வந்து கீழான ஜடஸ்வயம் பிரகாஷம் ஆத்மா வந்து மேலான என்னது சேத்தனப்பிரகாஷம் சைத்தன்ய பிரகாஷம் இது மேட்டர் இது கான்சியஸ்னஸ் அகஸ்வராட் பரமஸ்வராட் அவரை அடுத்தது ச ஏவ விஷ்ணு அவரைத்தான் நீ சங்கச்சக்கர கதாதாரி வடகலை தெங்கலை ச பிராண அவர்தான் உள்ளுக்குள்ள பிராணனா இருக்கார் அதை சார்ந்துன்னு அர்த்தம் அதை டிப்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கு கீதையில் भगवान சொல்றது இல்லையா உபத அத்தியாயத்தில் மயா தத்தமிதம் சர்வம் ஜகதவிய மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வூத்தானி நாஹந்தேஷ்வஸ்தானி பூதானி பசியமே யோகமீஸ்வரம் பழக சொல்லியிருக்கார் நாலாவது ஸ்லோகம்னு நினைக்கிறேன் மூணோ நாலாவது மூணாவது ஸ்லோகம் நினைக்கிறேன் மயா தத்தமிதம் சர்வம் ஜகதவ்ய்த மூர்த்தினா வடிவமற்ற என்னால் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் வியாபித்திருக்கிறது அங்கே என்னாலுங்கிறது சைதன்யம் தன்னை பகவான் பியூர் கான்ஷியஸ்னஸ்ஸாக வச்சு பேசுகிறார் என்னை சார்ந்து எல்லாம் இருக்கின்றன அவைகளை சார்ந்து நான் இல்லை உண்மையில் அவைகள் இல்லவே இல்லை நஜமஸ்தானி பூதானி இது பெரிய சித்தாந்த விஷயம் இருப்பது ஒன்றேங்கிறத உணர்த்துறதுக்கு சொல்லிக் கொடுக்குற முறை ஆ ச பிராணா அதை சார்ந்தே பிராணன் இருக்கிறது ச காலஹா எல்லாத்தையும் சொல்கிற இதெல்லாம் மனசில் நினைக்கணுங்கிறதுக்காக காலம் எதுக்கும் தனியாக இன்டிபெண்டன்ஸே கிடையாது எல்லாம் டிபெண்டிங் கான்சியஸ்னஸ் எவ்ரி திங் இஸ் டிபெண்டிங் ஆன் கான்ஷியஸ் எதுக்கும் வந்து ஸ்வத சத்தா கிடையாது ஸ்வயமா இருப்புன்னு ஒன்றுத்துக்குமே கிடையாது ஏனென்றால் இருப்பை சார்ந்துதான் இருப்பவைகளெல்லாம் இருக்கின்றன அ காலஹா சஹா அக்னி அதுவே அக்னி பகவான் ச சந்திரமாஹா அதுவே சந்திரன் சயேவ சர்வம் அந்த மந்திரம் படிக்கலை நம்ம இது முடிச்சிட்டோம் ச பிரம்மா சிவ சோக்ஷர பரமஸ்வராட்டு சேவ விஷ்ணு ச பிராண்ச காலா கினிஸ் சந்திரமாஹ மந்திரம் முடிஞ்சு போயிடுச்சு இதுலேருந்து என்ன சொல்கிறதுன்னா இதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே நம்ம பூஜைக்குரிய வஸ்துக்கள் சந்திரனை பூஜை பண்ணுறோம் அக்னியை பூஜை பண்ணுறோம் காலத்தையே பூஜை பண்ணுறோம் யமாய தர்மராஜாய மிருத்திய சாந்தகாய சைவஸ்வதாய காலாய சர்வூதயாய தினம் சந்தியாவந்த நேரத்தில் மூணு நேரம் சொல்லிகிட்டு இருக்கோமே அவர் ஆஹா எல்லாம் அந்த வஸ்து தான் அதனால் என்னென்னா நீ வந்து இப்போ தேவதைகளெல்லாம் தியானம் பண்ண வேண்டாம் சைத்தன்யந்தான் தேவதா ரூபங்களாக காட்சி அளிக்கிறது நானா ரூபா பவந்தி ஏக்கம் சத் விப்ரா பகுதா வதந்தி அந்த சத் வஸ்து ஒன்று தான் சதேக்கம் ஏக்கம் சத்தை மாற்றி போடணும் சதேக்கம் விப்ராகா விப்ராகனா என்ன அர்த்தம் அந்த சத்வஸ்துவை சிவன் என்றும் விஷ்ணுவென்றும் அதில் நாம ரூபங்களை கற்பிக்கிறார்கள் அந்த சத்வஸ்துவில் அந்த ப்யூர் எக்ஸிஸ்டன்ஸில் நிறைய நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆர் சூப்பரிம்போஸ்டு நிறைய நிறைய பெயர்களும் வடிவங்களும் அதன் மீது கற்பிக்கப்பட்டிருக்கின்றன நம்மெல்லாம் ஒன்றுமே கிடையாதுலாம் சும்மா இந்த நேம் ஃபார்ம்லாம் இதுக்கு கிரகங்கள் அது இது எல்லாம் வந்து ரொம்ப இந்த ஸ்ட்ராங் இண்டிவிஜுவாலிட்டியை தூக்கி எறியணும் எனக்கும் என்னோட இண்டிவிஜுவாலிட்டியும் அன்ரியல் என்னோட ஒரு வார்த்தை உபச்சாரத்துக்காக சொல்கிறேன் எந்த இண்டிவிஜுவாலிட்டிக்கும் ரியாலிட்டி கிடையாது இந்த அன்ரியலாக இருக்கக்கூடிய இண்டிவிஜுவாலிட்டிஸை வச்சுக்கிண்டு யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே அப்படி எல்லாரும் சேர்ந்து படாத பாடுபட்டு ஒரு ஒருத்தரும் அடுத்த மந்திரம் சேவையூத்தியம் சனாத்தனம் ஜா்வாய்த்யே நான்பமு சூத்தம் எச்சியம் சனா திருத்துமத்தை நமுகம் அது வே அனும் பூதம் எச்ச பவ்யம் கடந்தமும் கடந்த காலத்தில் இருந்த அனைத்தும் அதுவே நிகழ்காலத்தில் இருக்கின்ற அனைத்தும் அதுவே இனி வரப்போகிற காலத்தில் இருக்க போவதும் அதுவே அதாவது நிறைய சோமெனி நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் வாஸ் இன் பாஸ்ட் ஈஸ் இன் பிரசன்ட் இ வில் will be in future அதுதான் ஆகா இது முன்னால் இருந்தவைகளுக்கும் அதுதான் கா அது தான் முன்னால் இருந்தவைகளும் இப்பொழுது இருப்பவைகளும் அதுதான் இனி வரப்போகின்றவைகளும் அதுதான் நச்சிகேதஸ் கேட்பான் யமதர்மராஜாட்டு அவர் சொன்னதெல்லாம் மனசில் வாங்கிட்டு ஒரு கேள்வி கேட்பான் ரெண்டாவது கேள்வி அந்நாதந்நற்றா தர்மாதநாஸ்மாகத் அந்நூதாச்ச பவ்யாச்ச எத் பசி தத்வத இது ஒரு மந்திரம் யமதர்மராஜா கிட்ட நச்சுக்கேத கேட்குறது என்ன சொல்லுவான் எது தர்மத்தையும் அதர்மத்தையும் கடந்ததோ அந்நர்மாத் அந்நர்மாத் அந்நாஸ்மாத் கிருதா கிருத்தாத் கிருத்தம்னா காரியம் அகிருத்தம்னா காரணம் காரண காரியங்களை கடந்த தத்துவம் எதுவோ அந்நூதாச்ச பவ்யாச்ச அதுவும் இந்த மாதிரி இதை வச்சு சொன்னதுனால அதை அதாவது கடந்த காலத்தையும் வரப்போகின்ற காலத்தையும் அண்டர்ஸ்டூண்ட் நிகழ்காலத்தையும் கடந்தது எதுவோ காலத்தை கடந்தது எதுவோ எது பசியசி எந்த ஒரு தத்துவை தாங்கள் அறிகிறீர்களோ தத்வதை உபதேசம் பண்ணுங்கள் அவனே சொல்லிடுறான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் தர்மாதர்மத்தை கடந்தது காரண காரியத்தை கடந்தது காலத்தை கடந்தது காலத்தை கடந்த தர்மா தர்மத்தை கடந்த காரணக்காரியத்தை கடந்த அந்த தத்துவத்தை உபதேசம் செய்யுங்கள் ஆர்டர் போடுற மாதிரி கேட்குறான் வத அவனுக்கு ரைட்ருக்கு ஏன்னா வரம் கொடுத்துட்டான் மாட்டின்னு விட்டான் யம தர்மராஜா ஆ என்ன சொல் சும்மா இப்படியே சமாளித்து ஏதோ பணத்தை கொடுத்து அனுப்பிச்சுடாது நான் பணத்துக்காகலாம் வரல ஞானத்துக்காக தான் வந்திருக்கேன் ஆஹ்பூத்தம் எச்ச பவ்யம் சனாத்தனம் யாண்டும் உள்ளது எப்பொழுதும் இருக்கக்கூடியது சதாத்தனம் சனாதனம் ஹஸ்தனம்னா நேற்றைய என்ன ஸ்வஸ்தனன்னா நாளைய அத்தியத்தனன்னா இன்றைய இந்த தனங்கிறது ஒரு விகுதி அதில் என்னன்னா சதா தன சனாத்தன இந்த தா வந்து நாவாயிடும் கிராமர் ரூல்னால த அந்த தகார வரிசையிலே நகாரம் இருக்கு அந்த நகாரம் வந்து தகாரத்துக்கு பதிலாக வந்துடும் அதெல்லாம் கிராமர்லாம் நான் உங்களுக்கு சொல்லலை சதாத்தனம் சனாத்தனம் சனாதனம் எப்பவும் இருக்கிறது அதுதான் ஞாத்வா தம் ஞாத்வா மிருத்யும் அத்தியேத்தி அதனை அறிந்து மரணத்தை கடக்கிறான் அதனை அறிந்து மரணத்தை கடக்கிறான் மிருத்யுவை ஜெயிக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆத்மாவுக்கு மிருத்யு கிடையாது ஆத்மா நித்திய அமிர்தஸ்வரூபம்னு சொல்லி தன்னை அமிர்த்தமாக ஓனப் பண்ணுறான் இந்த மிருத்யுவா இருக்கு இதுதான் மாறும் அழியும் மனசு மாறிகிட்டே இருக்கும் உடம்பு ஒரு நாளைக்கு செத்து போயிடும் ஆகவே இவன் என்ன பண்ணுகிறான் இந்த ஐடென்டிஃபிகேஷன்லிருந்து விலகி விடுறான் உடம்போடும் தன் மனதோடும் அழிகின்ற உடலோடும் மாறுகின்ற மனதோடும் தன்னை இணைத்து கொள்ளாமல் விலகி விடுகிறான் இதோட ஐடென்டிஃபை பண்ணா தானே சம்சாரம் இண்டிவிஜுவாலிட்டியோட தன்னை இணைச்சின்றா தானே சம்சாரம் நான்கிற ஒரு வஸ்துவே ஒரு தோற்றம் அப்படின்னு புரிஞ்சின்றதுக்கு பிறகு அதோட எண்ணத்துக்கு சேர்த்துக்க போறான் மிருத்தியும் அத்தியேத்தி மிருத்யும் அத்தியேத்தின்னு சொன்ன மிருத்யுவை கடக்கிறான் இந்த இடத்துல மிருத்யுன்னா என்ன அர்த்தம்னா எனது ஜீவத்வம் ஜகாதி அப்படியே சொல்லலாம் ஜீவத்வம் தேகாத்ம புத்திம் ஜகாதி ஜீவாத்ம புத்திம் இந்த உடல் நான் என்கின்ற எண்ணத்தையும் விட்டு விடுகிறான் உயிர் நான் என்கின்ற எண்ணத்தையும் விட்டுவிடுகிறான் நான் பிறந்ததும் இல்லை பிறக்கப் போவதும் இல்லை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதும் உண்மையில்லை இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதும் உண்மையில்லை இது ஒரு மாயத்தோற்றம் ஆகவே மிருத்தியும் அத்தியேத்தீனா என்ன அர்த்தம்னா இந்த மாறுகின்ற உடலோடு தன்னை இணைத்துக் கொள்வதிலிருந்து கடந்து விடுகிறான் மாகின்ற உடல் மனம் புத்தி இவைகளோடு தன்னை இணைத்துக் கொள்வதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு விடுகிறான் இந்த அபிமானத்தை விட்டுடுறான் தேகோ நாகம் ஜீவோ நாகம் பிரத்யபின்னம் அதுதான் மிருத்துமத்தியேதி அப்புறம் அது மாத்திரம் இல்லை விமுக்தையே அ பந்தா ந வித்தியதே அந்நா வித்தியத்தை இல்லை சேர்த்துக்கணும் விமுக்தையே அந்நகா பந்தா ந அப்படின்னு இருக்குது அதுக்கப்புறம் ஒரு அஸ்தி சப்ளை பண்ணிக்கணும் அஸ்தியோ வித்தியத்தையோ சப்ளை பண்ணிக்கணும் விமுக்தையேன்னு அர்த்தம் நன்றாக விடுபடுவதற்கு எதுலேருந்து நன்றாக விடுபடுவதற்கு சனிதேசையை சொல்லாமா வேண்டாம் சொல்லி சொல்லி ஒரு மாதிரி அழுத்து போயிடுச்சு ஆக என்னால் என்ன சொல்கிறதுன்னா சம்சாரத்திலிருந்து இந்த அபிமானம் அபிமானத்தினால் வரக்கூடிய ஆயிரத்தெட்டு ப்ராப்ளம் இந்த குறைவு மனப்பான்மையிலிருந்து விடுபடுவதற்கு லிமிடேஷன்ஸ்லேருந்து விடுபடுறதுக்கு ஐ ஆம் லிமிட்டட் நான் என்ன தான் லைஃப்பில் என்னத்தை அச்சீவ் பண்ணாலும் எனக்கு லிமிடேஷன்ஸ் இன்னும் புரிகிறது அமெரிக்காவுக்கே நான் வந்து ஜனாதிபதி ஆயிட்டேன் நான் தேவேந்திரனாகவே ஆயிட்டேன் பிரம்ம லோகத்துக்கு தலைவனாகவே ஆயிட்டேன் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் பிரம்மாஜி சரஸ்வதி கிட்டே பேசவே முடியாதான் ஏன் அப்படின்னா ரொம்ப படித்தோ அப்படின்பார் ரொம்ப படித்தோ அவள்கிட்ட போய் பேச முடியுமா அதனால் பிரம்மாஜி பேசாமல் இருப்பாராம் அப்படின்பார் அது மாதிரி உலகத்திலையே பெரிய பதவி என்ன பதவி அடைஞ்சானு சரி அங்கேயும் லிமிடேஷன்ஸ் இருக்குங்கிறதுக்காக ஜோக் சொன்னேன் அங்கேயும் லிமிடேஷன்ஸ் இருக்கப்பா நமக்கு பார்க்குற போது என்னமோ ரொம்ப நிறைய பவர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும் அவனுக்கு தானே தெரியும் அங்கே என்னெல்லாம் ஆயர் தன்னோட பவரை யூஸ் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளோலாம் கண்டிஷன்ஸ் இருக்குது இப்போ ப்ரைம் மினிஸ்டருக்கு பவர் இருக்கா இல்லையா இருக்குது ஆனால் அந்த பவரை யூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை கண்டிஷன்ஸ் இருக்குது தெரியுமா சும்மா உடனே அவர் பவரை யூஸ் பண்ணிட முடியாது சில ஏறி அவரோட பவர்ஸ் ஆல்சோ லிமிட்டெட் அந்த லிமிட்டட்னு நம்மளோட கண்ட்ரில் பார்க்குறத போது இவங்கள பார்க்குற போது கொஞ்சம் அதிகமே தவிர பட் தட்டை தட் இஸ் ஆல்சோ லிமிட்டட் ஏன் பகவானே எடுத்துக்கோங்களேன் எதுக்கு இவ்வளோ போ பகவானே எடுத்துக்கோ நம்ம புராணங்கள்லாம் நிறைய படிக்கிறோம் ஒரு தபஸ் பண்ணுறான் தபஸ் பண்ணிவிட்டு பகவான் நேராக வந்த உடனே நான் சாகாமல் இருக்கிறதுக்கு ப்ளஸ் பண்ணுங்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அது என்னால் முடியாதுங்கிறார் அப்போ அவரால் முடியாத ஒன்று இருக்குது அப்போ அது என்னது அது நம்மளால் தான் பண்ணிக்க முடியும் சாகிறதுங்கிறது உடம்போடு சம்பந்தப்பட்டது நீ உடம்பு இல்லைங்கிறது என்றைக்கு நீ புரிஞ்சுக்கிறியோ அன்றைக்கி சாகாமல் இருக்கிறத பற்றி நீ கேட்க வேண்டிய அவசியமே இருக்க இந்த உடம்புன்னு வந்தாச்சுன்னா உடம்பு செத்து தான் போகணும் வேணா டைம் டியூரேஷனை வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இதுக்கு ஒரு நாளைக்கு சாவு வந்து தான் ஆகணும் நீ வேணால் போஸ்ட்போன் பண்ணி பார் உன்னை போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு நாங்களும் விடுறதாகவும் இல்லை அப்படியே இருந்தாலும் சரி இதெல்லாம் தெரிய வேண்டாமோ ஆஹா விமுக்தையே நன்றாக விடுபடுவதற்கு துன்பங்களிலிருந்து துயரங்களிலிருந்து நன்றாக விடுபடுவதற்கு அந்யா வேறு பந்தா உபாயம் வழி ந இல்லை நீ மோட்சம் அடைவதற்கு முக்தி பெறுவதற்கு இதற்கு அந்நியமாக வேறு வழி இல்லை இதற்கு அந்நந்நியமாக என்ன அர்த்தம் இந்த ஞானத்தை பெற்று சிரவண மரண நிதித்தியாசனத்தை தவிர அத்வைத ஞானத்தை பெறுவதை தவிர அப்படி சொல்லணும் அது ரொம்ப முக்கியம் சிரவண மரண நிதித்தியாசனங்கள் மூலம் அத்வைத ஞான நிஷ்டையை பெறுவதை தவிர வேறு உபாயம் இல்லை இல்லை இல்லை இந்த அத்வைத சிரவண மரண நிதித்தியாசனத்துக்கு வேண்டி நிறைய சாதனம் சொல்லலாம் ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்துக்கு தேவை சாதன சதுஷ்டய சம்பத்தி சாதன சதுஷ்டய சம்பத்திக்கு நிஷ்காம தர்மானுஷ்டானம் நித்திய நைமித்திக கர்மங்களை ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு பண்ணணும் அப்போ ஈஸ்வராக இருப்பா புத்தியோட பண்ணலாம் அதுக்கு கேட்கலாம் இல்லாட்டி நிஷ்காமியமாக பகவான் நாமாவை சொல்லலாம் பகவான் நாமாவை சொல்லி அதையும் சொல்லலாம் தப்பு இல்லை யாராருக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை சொல்லலாம் பகவான் நாமாவை சொல்லி அதனால வந்து சாதன துதுஷ்டைய அது டைரெக்டாக கொடுத்துடாது அதை சொல்லிகிட்டே இருந்தால் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அகம்பிரம் அஸ்மி ஞானம் வரும்னு எந்த புருஷத்தில் எனக்கு தெரிஞ்சதில்லை அது பகவானே கொடுத்துடுவாரும்பா சரி பகவான் எப்படி கொடுப்பார் எந்த ஃபார்மில் கொடுப்பார் பகவத்கீதையில் பத்தாவது அத்தியாயத்தில் பகவான் சொல்கிறார் ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் இருக்குது ஸ்லோகம் நம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்துன்னு நினைக்கிறேன் விபூதி யோகம் கிருஷ்ணர் சொல்கிறார் இந்த பாரு நான் தான் சிருஷ்டிகர்த்தான்னு எங்கிட்ட பக்தி பண்ணு என்கிட்ட பக்தி பண்ணினால் உனக்கு நான் ஞான யோகத்தை கொடுப்பேங்கிற ஞானயோகத்தை எப்படி கொடுப்பார் ஆல்ரெடி ஞானயோகம் இருக்குது அதோட நம்மளை சேர்த்து விடுவார் இந்த மாதிரி கேம்ப்புக்கு போகும்படி பண்ணுவார் பண்ணி அது மூலமாக நமக்கு கிடைக்கும் அஹம் சர்விரபவ மத்தம் பிரவர்த்தே இது மஜன் மாம் புதாபாவசமன்விச்சித்த மத்தப்பிராணையரஸ்பரம் கதையத்தாம் நித்தியம் துஷிய ரமன்ஷா சதத்துக் பீதிபூர்வம் தாமி புகம் தம் ஏமுத்தானஜம் தாத்மஸ் பாஸ்வத்த இதுதான் ரொம்ப முக்கியமான ஈஸ்வரன் நமக்கு ஞான யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த போர்ஷன் ரொம்ப முக்கியமான प्रमाण, ஆக விமுக்தையே மோட்சத்தை அடைவதற்கு இவர் என்ன கேட்டார் ஆசிராயனர் என்ன கேட்டார் தெரியுமோ அதீஹி பகவோ பிரம்ம வித்யாம் வரிஷ்டாம் சதா சத் சேவியமானாம் நிகூடாம் ஏயாச்சிரா சர்வ பாபம் வபோஹிய பராத்பரம் புருஷம் யாத்தி வித்வான் பராத் பரம் புருஷம் யாத்தி வித்வான் அந்த மந்திரம் ஞான் வச்சுக்கணும் சர்வ பாபம் வபோஹிய எல்லா பாபங்களையும் போக்கி பரம புருஷனை எந்த ஒரு வித்தையினால் அடைவானோ அதை எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் வரிஷ்டா பிரம்ம வித்யா சதா சி சேவ்வி ஆஹ இந்திரமிக்க தவிர நான்பேத்த புருஷம் மகாந்தம் ஆதித்தமசு பாரே சர்வாணி ஊப்பி விச்சித்திய அது வைர வேதாஹம் புருஷம் மகாந்தம் ஆதிவர்ணந்தமசர்தமேவம் விம்த இகபவிய பித்தியை அயநாயன மோஷா அர்த்தம் மோட்சத்துக்கு இதை தவிர வேறு வழி இல்லை அங்கே என்ன சொல்லிருக்கு வேதாஹமேதம் புருஷம் மகாத்தம் அகம் மகாந்தம் தம் புருஷம் வேத நான் அந்த பரம புருஷனை பெரிய புருஷனை அறிவேன் சைதன்யந்தான் ஆதித்யவர்ணம் அது சூரியனை மாதிரி பிரகாஷிக்கிறது தமச பரஸ்தாத் இருளுக்கு அப்பாற்பட்டது இருளை இருளுக்கு அப்பாற்பட்ட ஞான அது இருக்கிறது தமேவம் வித்வான் அமிர்த இக வித்வான் தம் ஏம் விவான் அதனை இவ்வாறு அறிகின்றவன் இஹ அமிர்த்தா பத்தி இங்கேயே அமிர்தனாகிறான் தன்னை சாவற்றவனாக உணர்கிறான் நான்பந்தா வித்யத்தேயனாய வேறு வழி இல்லை இந்த உண்மையை உணர்வதைத் தவிர மோட்சத்திற்கு வேறு உபாயம் இல்லை அப்படி சொல்லியிருக்கு அதனால அந்நா பந்தா நவிமுக்தே நான் நினைச்சிருந்தேன் இந்த இவர் உமா சகாயத்துக்கு சரியாக போடலைன்னு இன்னொரு இடத்துல தனியாக திரும்ப எத் வா இந்த திருலோச்சனத்துக்கு இன்னொரு அர்த்தம்னு சொல்கிறார் திரயாணம் விஸ்வ தைலச பிராஜ்ஞானாம் விராட் ஹிரண்ய கர்ப்ப ஈஸ்வரானாம் வா நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் திருலோச்சனத்துக்கு மறந்துருக்குமே ரொம்ப நேரம் ஆமாம் சோமசூரியலோச்சனி பிரத்யம் அனுமானம் சாஸ்திரப்பிரமாணம் அப்புறம் ஸ்ருதியுக்தி அனுபவம் மூணு பாத் இருக்கும் இவர் ஒன்று சொல்கிறார் விஸ்வத்தைஜசிராஜபிராசக விராட்ஹிரியகர்பீஸ்வர அவகிருத்தப்பிராசகா த்லோச்சனோச்சனான்னு சொன்னால் மூ உலகையும் பிரகாசப்படுத்துகின்றவர் நம்ம தமிழ் பாஷையில் போடணும்னா மூ உலகம் மூ உலகம்னால் என்னன்னா மூவுலகம்னா ஜாகிரதாவஸ்தாபிமானி ஸ்தூல ஷரீராபிமானி சூக்மசரீராபிமானி காரணசரீராபிமானி இந்த மூணு ஷரீரத்துக்கு மூணு அவஸ்தையும் இருக்குது ஆக ஸ்தூல ஷரீரத்துக்கு ஜாகிரதவஸ்த சூக்மசரீரத்துக்கு சொப்ன அவஸ்தை காரணசரீரத்துக்கு சுஷுப்தி அவஸ்தை இருக்குது அதே மாதிரி டோட்டல் லெவல் விராட் இரண்டகர்பன் அவ்யாக்கிருத்தன்னு சொல்லுவோம் ஈஸ்வரன் சொல்லுவோம் அவ்யாக்கிருதா சௌரியம் இல்லாட்டி ஈஸ்வரன் குழப்பமாக இருக்கும் ஆஹ் அவ்யாக்கிருதா ஆக இந்த மூணும் இந்த வெஷ்டி சைத்தன்யம் சமஷ்டி சைத்தன்யம் சமஷ்டி வஷ்டி பிரகாஷகா அதாவது விஸ்வ தைஜச பிராஜ்ன பிரகாஷக ரொம்ப டெக்னிக்கலாக சொன்னால் ஸ்தூல ஷரீர அபிமானி சைதன்யம் வச்சுக்கோங்க ஸ்தூல ஷரீர அபிமானி சைத்தன்யம் அதாவது கிராஸ் பாடியோடு ஐடென்டிஃபை பண்ணிட்டுருக்கிற கான்ஷியஸ்னஸ் சட்டில் பாடியோடு ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கிற கான்ஷியஸ்னஸ் அப்புறம் வந்து காசல் பாடியோடு ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கிற கான்ஷியஸ்னஸ் இது இண்டிவிஜுவல் லெவல் டோட்டல் லெவல் இந்த ரெண்டுக்கும் ஆதாரமாக இருக்கிற பூர் கான்சியஸ்னஸ் அன்ஐடென்டி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது இல்லை அது இருக்கிறதுனால இந்த ஐடென்டிஃபிகேஷனை மாயை க்ரியேட் பண்ணுறது ஆக த்ரிலோச்சனங்கிறதுக்கு த்ரிலோக பிரகாசகம் அப்படிங்கிறது திருலோக பிரகாஷகம் அவஸ்தாத்திரய பிரகாசகா ஷரீரத்ய பிரகாசகா சமஷ்டி சரீரத்திரைய பிரகாசக எஷ்டி சரீரத்ய பிரகாசக அவஸ்தாத்ய பிரகாசக இதுதான் அர்த்தம் திருலோச்சனம் அப்படி ஒரு அர்த்தம் சொல்றார் அப்புறம் நீலகண்டம் நீலம்னா அஜான தமஹா அஜானம் இந்த அஜானம் நீலகண்டம்னால் எப்படி விஷத்தை கழுத்தில் வச்சுருக்காரோ அப்படி இந்த கான்ஷியஸ்னஸ்ஸில் இந்த இக்னரன்ஸ் வந்து ஒரு ஏரியாவில் இருக்கிற மாதிரி இருக்குங்கிறது எப்படி நம்ம கழுத்தில் வந்து ஒரு பகுதியில் இந்த நீளம் இருக்கோ அப்படி சர்வ வியாபகமான சைத்தன்யத்தில் இந்த அக்ஞானம் இருக்கிற மாதிரின்னு சொல்லணும் இருக்கிற மாதிரி இருக்குது ஆக சைத்தன்யே ஏகதேச அது சொல்கிற சைதன்யே சிதேக்க தேசே அதிக இது ரொம்ப வியாபிச்சிருக்கிற மாதிரி இருக்குது எப்போ நம்ம உட்காந்து பாடம் படித்து என்கொயரி பண்ணுறோமோ அப்போ போகிறது அது வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்குது ஆக அஜானம் ஆத்மாவில் அஜ்ஞானம் இருப்பது போல் இருப்பதை நீலகண்டம் என்கின்ற சொல் குறிப்பிடுகிறது அங்கே என்ன சொன்னேன் அஜானத்தையே முழிஞ்சிடுறது சொல் அது என்னோட OWN கல்பனை அதில் இல்லை தேடி பார்த்தா கிடைக்கல சரி வள்ளுவர் ஒரு குரல் சொல்லி வச்சுருக்கார் நமக்குன்னு என்ன குரல் தெரியுமா பிழைத்துணர்ந்தும் தீயவை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வியவர் அப்படின்னு கேள்வி அதிகாரத்தில் ஒன்று இருக்குது அதாவது என்ன அர்த்தம் அதுக்குன்னா நன்றாக சாஸ்திரங்களை படித்தவர்கள் மறந்து போய் கூட தப்பாக எதையும் இன்டர்பிர பண்ணிட மாட்டோம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு நன்றாக சாஸ்திரங்களை எல்லாம் பெரியவர்களிடம் இருந்து கேட்டு படித்தவனுக்கு பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வியவர் அப்படிங்கிற குரலை மனசில் வச்சுன்னு தான் சொல்லியிருக்கேன் அதுக்கு குரல் காரணம் அதை நம்ம ஒன்றும் தப்பாக சொல்லலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலாம் சொன்னேன் அது தேடி பார்த்தேன் கிடைக்கல அது இங்கே இங்கே உட்காந்துன்ட்டு ஒரு மூலையில் ஏற்கனவே படிச்சுருக்கோமே அதை காணமே காணமே தேடி தேடி பார்த்தேன் கண்ணில் படல இந்த ஜாதகம் மாதிரி ஜாதகத்தில் இருக்கிறது என்னது மொத்தம் பன்னெண்டு கட்டம் அதில் இந்த ஒம்பது கிரகம் இவனுக்கு வந்து அந்த நேரம் தெரியாது மேட்சட்ச் பண்ணுறான் இல்லையா அந்த நேரம் தெரியாது அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நீ சொன்னேன் கல்யாணம் இப்படி இருக்கே அப்படின்னா அப்போ பார்ப்போம் ஓ இது நான் கவனிக்கவே இல்லையே இப்படின்போம் நீ கவனிக்காம இருந்தது நான் பண்ண பாவம்னா இப்படிலாம் ஆகும் இது பொண்ணு வீட்டுக்காரனும் கேட்கலாம் பையன் வீட்டுக்காரனும் கேட்கலாம் என்னத்துக்கு இந்த வம்பு ஆக நீலகண்டம்ங்கிறதுக்கு இந்த சுத்த சைதன்யத்தில் அஜ்ஞானம் ரொம்ப இருக்கிற மாதிரி தன்னை காமிச்சிக்கிறதான் அப்படி அந்த அர்த்தம் நீலகண்டம்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் அது அப்புறம் விஷதங்கிறதுக்கு அஜ்யானம் அற்றது விசோகம்னு சொன்னால் துக்கம் இல்லாதது உமா சகாயம் பிரம்ம வித்யா சகாயம் பிரசாந்தங்கிறதுக்கு இவர் ஒரு அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா இதை தியானம் பண்ணிட்டு இருந்தால் அப்புறம் எந்திரிக்க மாட்டானான் புனருத்தான சம்ஸ்கார வர்ஜிதம்ங்கிறார் புனருத்தான சம்ஸ்கார வர்ஜிதம் இதையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறவன் எந்திரிக்கவே மாட்டான் அந்த பிரசாந்தத்துக்கு அந்த அர்த்தம் சொல்றார் இவர் ஆஹ கடைசியில் ஒரு பொதுவாக போட்டார் நீ என்னவோ சொல்லிக்கோ நிர்குண பரத்வேன சமக்ரம் வாக்கியம் அவகந்தவியம் நிர்குணஸ் அப்பி உபலப்துவேன ஹிரதய பிரதேசம் அத்தியஸ்துவம் அவிருத்தம் ததாச்ச தியாத்வ அதாவது எல்லாத்தையுமே ஹிரதயத்தில் தான் தியானம் பண்ணுறோம் ஃபார்மையும் தியானம் பண்ணுறோம் ஃபார்ம்லெஸ்ஸும் ஹிரதயத்தில் தான் இருக்குது ஆகையினால இந்த காண்டெக்சை எல்லாமே சகுணமாகவே சொல்லக்கூடாது நிர்குணமாகவே அர்த்தம் பண்ணிக்கணும் ஈவந்தோ நிர் சகுணம் மாதிரி இந்த உமா நீலகண்டம் அதெல்லாம் சொல்லியிருந்தால் கூட நீ அதை நிர்குணமாக இன்டர்ப்ரட் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி வியாக்கியான கார் சொல்கிறார் அதனால் அப்படி முடியலேன்னு சொன்னால் ஒருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஆனால் அது இங்கே தாத்பரியம் கிடையாது இவ்வளவு நேரம் நல்ல பிரம்மவித்ய அதுவும் ஆசுவலாயினர் ஏற்கனவே சகுண பிரம்ம உபாசனை பண்ணினவர் அவருக்கு போய் சகுண பிரம்மத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சரி அடுத்த மந்திரம் மதி நானேஸ்ம SAMPASHYAN பரமம்யேனே PARAMAM இதை இப்போ இத்தனை நேரம் இந்த ஸ்வரூபத்தை எல்லாம் சொல்லியாச்சு இருபத்தி ஆறு சப்தங்கள் இருபத்தி ஆறு சொற்கள் அந்த இருபத்தி ஆறு சொற்களுடைய பொருள் இதை என்ன பண்ணுறோம்னா தியான சமயத்தில் தனியான ஒரு இடத்துக்கு போய் சுகமாக உட்கார்ந்து சுத்தமாக இருந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் ரொட்டீன் எல்லாம் விட்டுட்டு அத்தியாசிரமஸ்தக விவித்த தேசம் எல்லா அதாவது ஆசிரம தர்மானுஷ்டானங்களையெல்லாம் விட்டுட்டு அப்படின்னா ஆனால் அக்கிரமம் பண்ணுறதுன்னு அர்த்தமில்லை ஆசிரம தர்மானுஷ்டானங்களையெல்லாம் விட்டுவிட்டு தனியான ஒரு இடத்திற்கு போய் அமர்ந்து தூய்மையாக இருந்து அமர்ந்து அங்கே சுகமான ஆசரத்தில் இருந்து அப்புறம் நேற்றைக்கு பார்த்தோமே அதெல்லாம் அப்புறம் இந்திரியங்களையும் பிராணனெல்லாம் கட்டுப்படுத்தி தன்னோட குருவை தியானம் பண்ணி ஹிரதய கமலத்தில் இந்த இருபத்தி ஆறு சொற்களுடைய பொருளை ஆழமாக தியானம் பண்ணி அதுதான் எல்லாமாக இருக்கிறது சமஸ்தேவத்தைகளாகவும் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு என்ன பண்ணுறான் இறைவனை அடைகிறான் மரணமின்மையை உணர்கிறான் இறைவனை முனி பூதயோனிம் கச்சதி அப்புறம் எனது மிருத்தியும் அத்தியேத்தி மரணமின்மையை உணர்கிறான் மிருத்தியுவை கடக்கிறான் அதுதான் மரணமின்மையை உணர்கிறான் இதற்கு வேறு வழி இல்லை நாம் முக்தி அடைவதற்கு இதைத் தவிர வேறு வழி இல்லவே இல்லை அதையே திரும்பவும் சொல்கிறார் இது மாத்திரம் போகாது நீ எங்கே பார்த்தாலும் எல்லா இடத்துலேயும் ஆத்ம தரிசனம் சர்வத்திர ஆத்ம தரிசனம் இந்த உடம்பை பார்த்தாலும் உடம்பு மூலமாக எதை பார்த்தாலும் சரி உன்னோட மனசில் இருக்கிற தாட்ஸை நீ ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற பாடி ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற இந்த பாடி மூலமாக உலகத்தில் நிறைய ஆப்ஜெக்டிஃபிகேஷன் நடக்கிறது எல்லாத்தையுமே நீ பார்க்குறாய் அறியப்படு பொருளாக அறிகின்ற அனைத்தும் அனைத்திலும் நீயே இருக்கிறாய் நீ என்ன உணர்வே இருக்கிறது காக்கை குருவி எங்கள் ஜாதி நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் அதுதான் இங்கே சொல் சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதம் ஆத்மானம்னா எல்லா ஷரீரங்களுக்குள்ளும் தன்னையே பார்க்கிறான் உணர்வாகிய தன்னையே பார்க்கிறான் ய பார்த்தாலும் தன்னைத்தான் பார்க்கறான் ஆத்மானமேவ பஷ் எல்லாரிடத்துலையும் ஐயப்பனையே பார்க்குற மாதிரி சுவாமின்னு சொன்னாலே கிட்டத்தட்ட சைதன்யம்தான் சுவாமி அப்படின்னு சொன்னா ஸ்வம் அமி தன்னைத்தான் ஆடுபவன் அர்த்தம் அவனுக்கு தான் சுவாமின்னு பேர் தன்னைத்தான் ஆள்றவன்னா என்ன அர்த்தம் தன் தான் யாருன்னு புரிந்து கொண்டு தன்னுடைய உடம்பையும் மனசையும் ஹேண்டில் பண்ணுறவன் அப்படின்னு அர்த்தம் தன்னோட மை ஓன் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸை ஹவு டு ஹேண்டில் இதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சு இதை இதையே அவனுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகிடுது எக்ஸ்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது மை ஓன் பாடி மைண்டு காம்ப்ளக்ஸ் எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார்ஸ் சோசியல் சர்வீஸ் சமூகத்துக்கு நன்மைக்காக பரோபகாரார்த்தம் இதம் ஷரீரம் பகவான் இதை கொடுத்துருக்க பண்ணுவோம் ஆனால் இது ஞானத்துக்கு இப்போ இங்கே பேசுறது ஞானம் ஷரீரத்தில் எல்லா எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் அங்கங்கே இருப்பது நீ என்றோ பராபரமேன்னு தாய் இது அது இறைவனாக பார்க்கறது இங்கே அப்படி இல்லை இந்த சுவாமி சரணத்துக்கே அர்த்தம் என்னென்னா தன்னை ஆளுபவனை நான் சரணாகதி பண்ணுகிறேன் சார்ந்திருக்கிறேன் யார் செல்ஃப் மாஸ்டரோ அவனை நான் வந்து டிப்பெண்ட் பண்ணுறேன் ஆ சுவாமியை சரணாகதி பண்ணுறேன்னா என்ன அர்த்தம் தன்னை ஆளுபவனை சார்ந்திருக்கிறேன் எதற்காக நான் நானும் என்னை ஆளுவதற்காக ஐயப்ப சுவாமியை சரணாகதி பண்ணுறேன்னா சுவாமி சரணம் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து மூன்று நாலு மணி நேரத்தில் போயிடலாம் ஐயப்ப மலைக்கு சுவாமி சரணம்னு சொன்னா தன்னை ஆளுபவனை நான் சார்ந்திருக்கிறேன் அப்படின்னா எதற்காக தன்னை ஆளுபவனை நான் சார்ந்திருக்கணும்னா நானும் என்னை ஆள வேண்டும் பற்றான் பற்றினை பற்று விடுவதற்கு பற்றுகிறேன் அந்த அர்த்தத்தில் எடுத்து இங்கே சர்வபூதஸ்தம் ஆத்மானம் எல்லா உடம்பிலும் தன்னையே பார்க்கிறான் வித்யா விநய சம்பே பிராமணே கவி சுனி செய்வ ஸ்வபா கேச்ச பண்டிதா சமதரிசின தன்னை பார்க்கிறான் அப்புறம் அது மாத்திரம் இல்ல ஆத்மிச்ச சர்வபூதானி பசியிடத்தில் எல்லா ஷரீரங்களையும் பார்க்கிறான் எல்லா ஷரீரங்களுக்குள்ளும் தன்னை காண்கிறான் தன்னில் எல்லா சரீரங்களையும் காண்கிறான் என்னத்துக்கு இது இப்படி சொல்லணும் ரெண்டு தடவை அப்படின்னா எனக்கு அந்நியமா ஒன்றுமே எனக்கு அந்நியமாக ஒன்றுமே கிடையாது சாஸ்திரத்தில் திருஷ்டி சிருஷ்டிவாதம்னு இருக்குது திருஷ்டி சிருஷ்டி சிருஷ்டி திருஷ்டின்னு ரெண்டு இருக்குது அதாவது நான் பார்க்குறதுனால உலகம் இருக்கா உலகம் இருக்கிறதுனால நான் பார்க்குறேன புரியுதா எதனால நடுக்கிறது நான் பார்க்குறதுனாலே உலகம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதா உலகம் இருக்கிறதுனால எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறதா திருஷ்டி சிருஷ்டிவாதம்னு பேர் பார்வை இருந்தால் பார்வைக்கு பொருள் இருக்கும் பார்வை இருந்து பார்வைக்கு பொருள் இருக்குன்னா அதான் பார்வை இருக்கு பொருள் இருக்கு பொருள் இருப்பதால் பார்வையா பார்வை இருப்பதால் பொருளா இதை பற்றி அப்பைய தீக்ஷர் பேஜ் பேஜா எழுதுறார் நம்ம பெரியவங்களாம் அப்படி சிந்தனை பண்ணியிருக்காங்க மாதிரி சர்வபூதஸ்தம் ஆத்மான் அதெல்லாம் நான் ரொம்ப டீப்பாக போனால் அதுக்குள்ளே எங்கேயோ போயிடுவேன் அதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக சொல்கிறேன் இதெல்லாம் வந்து புத்திசம் வந்ததுக்கு பிறகு வந்த பெரிய சிந்தனைகள் புத்திசம் வேறு யாரும் நினச்சிக்காய்ங்க பிராமணர்கள் புத்திஸ்ட் பிராமின் கம்பி புத்திஸ்ட் வந்து வெளியில் இருந்து எங்கேயிருந்து நிறைய பிராமணனே புத்திஸ்டாக மாறினான் க்ஷத்திரியர்களும் பிராமணர்களும் புத்த மதமாக மாறினார் ஜெயினிசம் புத்திசம் எல்லாம் பிராமின் கம்யூனிட்டி தான் இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னார் என் பொண்ணை வந்து ஒரு ஜெயின் ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணணும் கவலைப்படாத எல்லாம் ஒரே குரூப் தான் நம்மளை விட பரவாயில்லை வெங்காயம் பூண்டே சாப்பிட்றது இல்லைன்னா அப்போ இதிலேருந்து இவர் என்ன தெரிஞ்சு போயிடுச்சு நம்மளும் சாப்பிடக்கூட வெங்காயம் பூண்டுனா யார் தான் மாம்சம் சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் வெங்காயம் பூண்டு சாப்பிட்றாருன்னு சாஸ்திரத்தில் இருக்கு ஏன்னா வெங்காயம் மாம்சத்தை விட மோசமாக சொல்லியிருக்கு ஆ எல்லா சரீரத்துக்குள்ளும் ஆத்மாவை பார்க்கிறான் ஆத்மாவில் எல்லா சரீரங்களையும் பார்க்குறான் வியூ அதுக்கு உதாரணம் வழக்கமாக சொல்கிறது இதுதான் எல்லா கட்டடங்களுக்குள்ளும் ஸ்பேஸை பார்க்கிறேன் ஸ்பேஸில் எல்லா கட்டடங்களையும் பார்க்கிறேன் புரியுறதோ இது புரியலேன்னா ஸ்பேஸ் தான் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை எல்லா கட்டடத்துக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்கா இல்லையா இப்போ இங்கே அங்கே வித்யா பீட்டத்துக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குது உங்கள் எல்லாருடைய ஏகப்பட்ட ரூம் இருக்குது ஒரு ஒரு ரூம்லேயும் ஸ்பேஸ் இருக்குது ஸ்பேஸில் ரூம் இருக்கா ரூமில் ஸ்பேஸ் இருக்காண்ணா ஸ்பேஸில் தான் ரூம் இருக்குது ஆ ஃபஸ்ட்டு தரிசனம் என்னென்னா எல்லாத்துக்குள்ளேயும் நான் இருக்கேங்கிறது ஜீவாத்ம தரிசனம் ஆத்மாவில் தான் எல்லாம் இருக்குங்கிறது பரமாத்ம தரிசனம் அது இண்டிவிஜுவலாக பார்க்க எல்லா இண்டிவிஜுவல்ஸும் நான் தான் ஆனால் என்ன சொல்கிறது தான் எல்லா இண்டிவிஜுவல்ஸும் இருக்குது ஆக இது ரெண்டாவது திருஷ்டி ரொம்ப முக்கியம் ஆக எல்லாம் ஆத்மாவில் தான் இருக்குது சூப்பர் இம்போஸ் பண்ணப்பட்டிருக்கு எல்லாத்துக்குள்ளேயும் நான் இருக்கேங்கிற போது அப்போ எல்லாத்துக்குள்ளேங்கிற போது உள்ளேங்கிற போது இந்த எல்லாம்ங்கிறது எதில் சேரும் இல்லையா அப்போ அது ஒரு லிமிடேஷன் தெரியும் ஆகையினால் எல்லா கட்டிடத்துக்குள்ளேயும் ஆகாசம் இருக்கிறது ஆகாசத்தில் கட்டிடங்கள் இருக்கின்றன ஆக நான் எதை தரிசனம் பண்ணுறேன் ஆகாசத்தை தரிசனம் பண்ணுறேன்னா கட்டடத்தை தரிசனம் பண்றேன்னா நான் கட்டடங்கள் எல்லாம் கற்பனை கட்டிடங்கள் எல்லாம் கற்பனை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஆகையினால கட்டிடங்கள் உண்மையல்ல ஆகாஷமே சத்தியம் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நீ சொல்லு அஹ சர்வபூதஸ்தம் ஆத்மானம் ஆத்மனிச்ச சர்வபூதானி அப்புறம் என்னன்னா சம்பியன் நன்றாக பார்த்து கொண்டு இப்ப வந்து சர்வபூத தரிசனமா ஆத்ம தரிசனமா சர்வபூதரிசனமா ஆத்ம தரிசனமான அதாவது அத்வைத்தம் அத்வைத்திற்குள் துவைத்தம் அத்வைத்தத்தில் துவைத்தம் துவைத்தங்களுக்குள் அத்வைத்த தரிசனம் பண்ணுவது அத்வைத்தங்களை தரிசனம் பண்ணுவது அதாவது வேற்றுமைக்குள் ஒற்றுமையை கா காண்பது ஒற்றுமையில் வேற்றுமையை கா காண்பது ஆக வேற்றுமையெல்லாம் உண்மையல்ல அப்படிங்குறதுதான் பா பாடம் வேற்றுமைகள்ற்றுமையில் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் உலகத்தில் அதெல்லாம் வேற்றுமை அனுபம் இருந்தான் இருக்கும் ஒருத்தர் மா மா மாதிரி ஒருத்தர் இருக்க முடியாது ஆனால் இருந்தாலும் இதுக்கு ஓவர் ரியாலிட்டி கொடுக்க மாட்டோம் அவ்வளோதான் அளவுக்கு மீறி ரியாலிட்டி கொடுத்து அவஸ்தப்பட மாட்டோம் எல்லாத்தையும் ரொம்ப கவலைப்படுத்த மாட்டோம் ஏன்னால் நமக்கு புரியும் இந்த வாழ்க்கையோட உண்மை என்னன்னு புரிஞ்சதுனால ரொம்ப அளவுக்கு மீறி இதை பற்றியே நினச்சி மாங்கு போய் எல்லாம் பாருங்க ஏதோ ஒரு கடிதம் வந்தது அவர் சாகிறதை பற்றி கூட கவலைப்படலை ஆனால் அவர் பணத்தை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறார் நீங்கள் எதாவது வழி சொல்லுங்க என்ன என்ன பண்ணுறது பணம் பாட்டு என்னோ அழுட்டு போகிற கவலைப்பட இன்னும் இப்படி சொல்கிறேன்னு இன்னும் பணத்தை பணத்தை வச்சுன்னா என்ன பண்ண முடியும் பணத்துக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கப்பா அதில் வந்து பணத்தை பற்றியே நினச்சின்னு தான் பணத்தை பற்றி நினச்சாலும் நினைக்காட்டாலும் பணத்தை விட்டு போய் தான் ஆகணும் இல்லை பணம் இருந்தால் சரி பணம் வந்து எதுக்கு இருக்கணுமோ அது சாதனம்ப்பா அதுவே சாத்தியமாக என்ன பணம் வந்து ஒரு காரியத்துக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு சாதனம் அதுவே பரவ சாத்தியமாக என்ன அதுதான் இந்த டூ மச் அளவுக்கு மீறி போகிறபோது அது ஆபத்தாக முடிகிறது துக்கமாக மாறுறது அதுக்காக தான் சொல்றோம் ஆக இதில் எல்லாம் என்ன பண்ணுறான் சம்பஷன் பிரம்ம இப்போ பாருங்க திடீர்னு பாருங்கள் ஆத்மாவை பார்க்குறான்னு சொல்லிட்டு திடீர்னு பிரம்மனை பார்க்குறாங்கிறது புரியுறதோ ஆ எல்லா சரீரத்துக்குள்ளும் தன்னை பார்க்கிறான் தன்னில் எல்லா சரீரங்களையும் பார்க்கிறான் இவ்வாறு பிரம்மத்தை நன்றாக பார்த்து கொண்டு ஆஹ ஆத்மர்சனம் வேற பிரம்மதர்சனம் வேற இல்லை பிரம்மந்தா ஆத்மா ஈஸ்வரதர்சனம் ஆத்மர்சனம் பிரம்மதர்ஷனம் சைத்தன்யதர்சனம் ஒன்றுதான் அதனாலதான் சங்கராச்சாரியர் ட்யயி மயி அந்நேகோ விஷ்ணு பஜகோவிந்தி மயி அந் ஏகோ விஷ்ணு ஏகோ விஷ்ணுமகூத்தம் பித்தூத்தநேக்கஷ த்ரீன் லோக்கான் வியாபிய த்ரீ லோகான் என்ன இதுதான் விஸ்வதைஜச பிராஜன் எல்லாம் த்ரீன் லோக்கான் வியாபிய பூதாத்மா புங்கே விஸ்வபு கவ்யா சாப்பிட்றவங்க சொல்கிறாங்களோ தெரியல பிரம்மார்ப்பணம் மந்திரம் அது வந்து வேறு ஆனால் இதுதான் மெயின் புங்கே சாப்பிட்றான்னு அர்த்தம் एको விஷ்ணு மகத் பூத்தம் பிதக் பூத்தான் அனைகஷ த்ரீன் லோக்கா भूतात्मा, भूतात्मा, பூதாத்மா புங்தே விஸ்வபுக் அவய भूतात्मा, பூதாத்மா ஒரு ஒரு சரீரத்திலையும் இருந்துட்டு சாப்பிட்றான் அனுபவிக்கிறான் இது ஒரு கோணம் ஆஹ பிரம்மசம்பியன் இந்த பிரம்மத்தை சம்பியன் பசியனு பார்த்து கொண்டு சம்பஷ ரொம்ப கிளியரா தெளிவா தெரியுது சுவாமி எப்படி இந்த துவைத்தம் வந்து கிளியரா தெரிஞ்சுதோ அப்படி அத்வைதம் தெளிவா தெரியறது இப்போ தங்கமும் நகையும் ஒரே நேரத்தில் தெளிவா தெரியுறதா இல்லையா ஒரே நேரத்தில் தெளிவா கவனம் மாறணும் இல்லையா அது இந்த போக்கஸ் சொல்றமே அதான் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து நகையையும் பார்க்குறோம் தங்கத்தையும் பார்க்குறோம் தங்கமும் நகையும் சமகால தரிசனம் தங்கமும் நகையும் நகையை பார்க்குற போது தங்கத்தை காணும் தங்கத்தை பார்க்குற போது நகையை காணும் சொல்வேடம் சொல்வேடம் பானையை பார்க்குற போது மண்ணைக் காணும் மண்ணை பார்க்குற போது பானையை காணும் உன்னை பார்க்குற போது உன் புத்தி தெரியல உன் புத்தி தெரிகிற போது உன்னை காணும் தெரியலன்னு அப்படி சொல்ல முடியுமா சொல்ல முடியும்ோக்கா சொன்னா எடுத்துக்காங்க ஆபரணமும் சமகால தர்சனம் அது மாதிரி பிரம்மனும் ஜகத்தும் சமகால தர்சனம் அத்வைத்தமும் துவைத்தமும் சமகால அனுபவம் சாஸ்திரத்தினால அத்வைதானம் ஏற்படுறது நம்முடைய இந்திரியங்களால துவைத ஜானம் ஏற்படுது இப்ப நம்ம துவைத்தில்தான் படிச்சுருக்கோம் எதுக்காக துயத் துவைத்தம் ப்ராப்ளமாக இருக்குது தானே படிச்சுட்டு இருக்கோம் துவைதம் ஆனந்தமாக இருந்துட்டால் என்னதுக்கு இதை படிக்க போகிறோம் துவைதம் எப்போவுமே மார்னிங் டு நைட் எப்போவும் ஆனந்தத்தையே கொடுக்குறதுன்னு சொன்னால் என்னத்துக்கு அத்வைதத்தை படிக்கணும் அனாவசிய வேலை ஹஹா அத்வைதமும் துவைத்தமும் வேற்றுமையும் ஒற்றுமையும் ஒரே நேரத்தில் நம்மால் அனுபவிக்கப்படுகிறது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா நம்ம புத்தி எல்லாம் வெரைட்டி பியூட்டி நாவல்ட்டிலே இருக்குது விதவிதமாக இருக்குது எதில் நகைக்கடை புதுசு புது விரைவே புதுசு புதுசாக வச்சுருக்கான் என்ன ரொம்ப அழகாக வச்சுருக்கான் அப்புறம் என்னதுண்ணா புதுசு புதுசாக இதுக்கு முன்னாடி பார்க்காதெல்லாம் இருக்குது அதுதான் நாவல்டி இல்லையா ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான் பியூட்டி அப்புறம் என்னதுன்னா அதுலேயே வெரைட்டி ஒரே இதுதான் இருக்குது ஒரே மாதிரி நகை இருக்குது அதில் கல் வச்சது இருக்குது கல் வைக்காதிருக்கு ரூபி வச்சது இருக்குது வந்து என்னதுன்னா அதில் டைமண்டு வச்சுருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இப்படியே நகையை பார்த்து பார்த்து நமக்கு இதுக்கெல்லாம் பாக்கியம் இல்லை சும்மா இப்படி போட்டு அந்த கண்ணாடியில் இப்படி இப்படி பார்த்துட்டும் பைசா இல்லை பை ரொம்ப துக்கத்தோடு போகும் நகைக்கடைக்கு போயிட்டு திரும்பி போகிற போது சந்தோஷமாக போகிறோமா துக்கத்தோடு போகிறோம் க்விஸ் போகிற போதே துக்கத்தோடு தான் போகிறோம் இல்லை வாங்கிட்டு வந்துடுவோம் நினச்சின்னு இருப்போம் போயிட்டு வரும்போது ஏன்னா நேரில் பார்த்த மாதிரி பேசுகிறேன்னு நினச்சிக்காய்ங்க ஒன்றுமே பார்க்குறதே இல்லை கற்பனை தான் நேரில் பார்த்தா இன்னும் விசேஷமாக இருக்குமோ என்னுவோம் அஹ இப்போ நம்ம எல்லோரும் இங்கே உட்காந்துருக்கோம் இங்கே ஏ மேல் இருக்கோம் ஃபீமேல் இருக்கோம் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது என்னெல்லாமோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் இங்கே ஒரேடியாக நான் இப்போ என்ன சொல்கிறேன் நாம் எல்லோரும் மனிதர்கள் ஹியூமன் பீயிங்ஸ் இப்போ நான் சன்னியாசியாக இருக்கேன் நீங்கள் கிரகஸ்தாலாக இருக்கீங்க பிரம்மச்சாரியாக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் ஆனால் வி ஆல் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நல்ல தரிசனமாக இல்லை விதவிதமாக இவர் சாமியார் இவர் மாமியார் இதெல்லாம் பார்க்குறது சமையக் தரிசனமாக சம்பஷ்யன் ஃபஸ்ட்டு நம்ம வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் அதுக்கப்புறம்தான் வந்து இதெல்லாம் மற்றதெல்லாம் மாத தேவோபவ பித்திருவோபவ அதெல்லாம் அப்புறம் வச்சு முதல்ல விஆர் ஹியூமன் பீங்ஸ் அது வேணும் அந்த அடிப்படையை மறக்கிறதுனால தான் எல்லாம் ப்ராப்ளம் நம்ம சாஸ்திரம் இன்னும் ஒருபடி மேலேயே போகிறது நாம் எல்லோரும் மனிதர்கள் அல்ல ஜீவர்கள் அப்படின்னு சொல்லுகிறது அதுவும் மேலே போய் நாம் எல்லோரும் உண்மையில் பிரம்ம பிரம்மன் தான் ஜீவர்களாகவும் அப்புறம் ஹியூமனாகவும் ஹியூமனில் வந்து நிறைய வெரைட்டி லாங்குவேஜ் லாங்குவேஜில் ரேஸு கேஸ்ட்டு எத்தனை டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் புரிஞ்சுகின்றே இருக்கும் ஆக ஊடுருவி பார்க்குறது ஊடுருவி பார்க்கறதுக்கு பேர் சம்பஷ்யன் நன்றாக பார்க்கு அதுக்காக நம்ம பழக்கழகத்தை விட நம்ம வந்து நல்ல தர்மத்தையெல்லாம் கடைப்பிடிச்சுன்னு இருக்கோம் நம்ம நமக்குன்னு ஒரு பழக்கம் இருக்குது நம்ம பாஷை வேறு இன்னொருத்தம் பாஷை வேறு ஆனால் எல்லார்டும் அன்பாக இருக்கலாமே அதுக்கு என்ன குறைவு இதில் என்ன முஸ்லீம் கிறிஸ்டின் ம ஹியூமன்னாக இருக்குது இதை பெரிய வேலையாக இருக்குது இப்போது முஸ்லீம் ஹியூமன் கிறிஸ்டியன் ஹியூமன் ஹிந்து ஹியூமன் இப்படி இல்லாமல் இருக்குது ஹியூமன்லையே இது இதெல்லாம் சூப்பர் இம்போசிஷன் தானே இது புழியணும் ஆக இதுக்காக பேதம் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை பேதம் இருக்கலாம் ஆனால் பேதம் நமக்கு துன்பம் தரக்கூடாது பேதம் நமக்கு இந்த சமூகத்துக்கு இன்பத்தை கொடுக்கிறதா இருந்தால் தப்பு இல்லை ஆனால் பேதம் இருந்தாலும் பேதம் இருப்பது பிரபஞ்ச நியத்தி ஆனால் அபேத ஞானத்தோடு வாழ்வது நமக்கு நிம்மதியை கொடுக்கும் அதுக்காக தான் சொல்றது பிரம்ம பரமம் பிரம்ம யாத்தி இறைவனை அடைவதுங்கிறது இங்கேயே தான் செத்து போன பிறகு சிவலோகம் வை கொந்தமெல்லாம் கிடையாது இங்கேயே யாத்தின்னா அறிந்து கொள்கிறான்னு அர்த்தம் சம்பஷன்னு இந்த ஒற்றுமை உணர்வை உண்ணி பார்த்து ஒற்றுமை உணர்வை நன்கு உயித்து உணர்ந்து உணர்ந்து ஒற்றுமையாக அத்வைத்தமாக இருக்கிற பிரம்மஸ்வரூபத்தை நன்றாக உணர்ந்து உணர்கிறான் உணர்வை உணர்கிறான் அப்புறம் அந்நேன ஹேத்துனா ந பரமம் பிரம்ம வேறு உபாயத்தால் பரபிரம்மத்தை அடைய முடியாது இந்த மெய்யறிவால்தான் பரபிரம்மத்தை அடைய முடியுமே தவிர அடைய முடியும்னா என்ன அறிந்து கொள்வதே அடைவது அடையப்பட்ட அது பிராப்தசிய பிராப்தி அடைஞ்சதையே அப் நான் வந்து அதுவாக இருக்கேன் நான் கவனிக்கலை நான் வந்து என்னை சன்னியாசியாக நினச்சுன்னு விட்டேன் நான் ஒரு குறிப்பிட்ட ஜாதியாக நினச்சுனுட்டேன் நான் ஏகப்பட்ட அபிமானத்தை வச்சுன்னு நானே இப்போ என்ன புரிஞ்சுன்னுட்டேன்னா நான் பிரம்மமாக அகம் பிரம்மாஸ்மி அதுதான் அப்சல்யூட் அகம் பிரம்மாஸ்மிங்கிறது அப்சல்யூட் அகம் ஜீவோஸ்மிங்கிறது தர்மசாஸ்திர திருஷ்டி அகம் மனுஷோஸ்மிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய திருஷ்டி அதுக்கப்புறம் வந்து வர்ணம் ஜாதி அதுக்கப்புறம் ஆசிரமம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி இத்தனை ட்ரெஸ்ஸு போட்டுருக்கும் எவ்ரிபடி அப்போ எதை போய் எதை கவனிக்கிறது பிரம்ம தரிசனம் ஜீவ தரிசனம் மனுஷிய தரிசனம் ஜாதி தரிசனம் மத தரிசனம் எதை தரிசிக்கிறது எந்த தரிசனத்தில் நமக்கு வந்து நிறைவு ஏற்படும் பேத தரிசனத்தில் நிறைவு கிடையாது அபேத தரிசனத்தில் தான் நிறைவு இருக்குது அபேத தரிசனம் என்னதுன்னா அபேத தரிசனம் விவகாரத்தில் கிடையாது வா நம்ம ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கலான்னு அதில் எல்லாம் வராது ரொம்ப நேரம் விடுறாம்பான் அதுவே கஷ்டமாக இருக்குது அபேத தரிசனமெல்லாம் வந்து அறிவால் னால் அபேத அத்வைத தரிசனம் அது இப்போவே பண்ண முடியும் இப்படி உட்காந்து பொறுமையாக படித்தா இந்த ஞானம் உள்ளே போய் வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆக நமக்கு வந்து நம்ம ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகிடும் ஏன்னா நாலெட்ஜ் வந்து நம்ம ஆட்டிடியூட மாற்றிடும் ஒரு முஸ்லீமை பார்த்தாலோ கிறிஸ்துவனை பார்த்தாலோ இல்லை கன்னடக்காரனைக்கு பார்த்தாலோ தெலுங்குக்காரனை பார்த்தாலோ ஒரு அமெரிக்கனை பார்த்தாலோ ரஷ்யனை பார்த்தாலோ ஆப்ரிக்கா பார்த்தாலோ யாரை பார்த்தாலும் சரி அவன் மனிதன் இது ரொம்ப முக்கியம் இதை சொல்லிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் ரிஜிஸ்டர் ஆக மாட்டேங்கிறது மனிதனேய ஒருமைப்பாடு ஆன்மனேய ஒருமைப்பாடு இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க அது ரொம்ப பரவ மாட்டேங்கிறது டீப்பாக போய் ஜனங்கள் மனசில் பதியறதில்லை அதுக்காக ஒருமைப்பாடுங்கிறதுனால நம்மளுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கல்ச்சரை விடணும்னு அவசியம் டிஃபரெண்ட் கல்ச்சர் இருந்துட்டு இருக்கட்டும் ஆனால் டிஃபரெண்ட் கல்ச்சருக்கு டூ மச் ரியாலிட்டி கொடுக்கறது தான் அளவுக்கு மீறின முக்கியத்துவம் கொடுக்கற போது தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அகங்காரம் விருப்பு வெறுப்பு சண்டை உணர்ச்சி பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது ஓம் பத்ரங்கருணே பிஸ்ருனு யாம தேவாக பதிரம் பசியே மாக்ஷபிரஜத்ராஹிரைரங்கை ியஷேமேவி தயுஸ் ஸ்வந்திரோ வூஷா விவே நோரி நோஸஸ் ஓரி ஓ அய்யுனி அனந்தஜன்மாண்டயே உபதேஷிக்க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 ஆதிகுருநாஸ்வாமி